الحمد لله رب العالمين وافضل الصلاه والتسليم على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء رب சகோதரிகளே இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆச்சரியமான முறையில் அவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் வானம் பூமி சூரியன் சந்திரன் இந்த மாதிரி பெரும் பெரும் படைப்புகளை அல்லாஹு தாலா படைச்சிருக்கிறான் இதனுடைய இயக்கங்களை எல்லாம் பார்த்தால் அது உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டிய இயக்கமாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலமின் மனிதர்களை உலகத்தில் படைச்சிருக்கிறான் மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இயங்கணும் எப்படி போகணும் என்றதற்கு அல்லாஹு ஆச்சரியமான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறான் வித்தியாசமானவர்களாக மனிதர்களை படைச்சிருக்கிறான் தேவைகளை வித்தியாசவைகளாக படைச்சிருக்கிறான் மனிதர்களுடைய நிலைகளை வித்தியாசமானதாக படைச்சிருக்கிறான் சிலர் பணக்காரர்களாக சிலருடைய கையில் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கு தேவைகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான் இன்னும் சிலர் ஏழைகளாக படைச்சிருக்கிறான் அவர்களுக்கு வேலைகள் செய்யக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த ஆற்றலையும் அறிவையும் கொடுத்திருக்கிறான் இந்த ரெண்டு சாராறைச்சி அல்லாஹு தாலா உலகத்தில் பெரிய ஒரு நிர்வாகத்தை செஞ்சு கொண்டிருக்கிறான் இன்னும் ஒரு பக்கமாக பார்க்குற நேரத்தில் சிலருக்கு விவசாயத்தில் ஈடுபாட்டை படுத்தி இருக்கிறான் இன்னும் சிலருக்கு வியாபாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் இன்னும் சிலர் தொழில் செய்கிறாங்க கூலி வேலைகள் செய்கிறாங்க இதன் மூலமாக ஒருவர் மூலமாக மற்றவர்களுடைய தேவை நிறைவேறி கொண்டிருக்கிறது கண்ணியமான சகோதரிகளில் ஆச்சரியமான முறையில் அல்லாவிட்டாலும் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது எல்லாருமே உலகத்தில் செல்வந்தர்களாக இருந்து வேலை செய்கிறதற்கு யாரும் இல்லாமல் போயிட்டாங்க என்று சொன்னால் இந்த உலகத்துடைய நிர்வாகம் சரியாக நடக்க மாட்டாரு உலகத்துல எல்லாருமே வேலைகளாக இருக்கிறார்கள் எல்லாருமே வேலை செய்யத்தான் தயாராக இருக்கிறாங்க என்று சொன்னால் இந்த உலகத்துடைய நிர்வாகம் சீராக நடக்க மாட்டாரு அல்லாஹூ தாலா எல்லாத்தையும் சிலர் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறான் சிலர் நோயாளிகளாக வச்சிருக்கிறான் எல்லாமே இந்த உலகம் இயங்க என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாடுகள் சிலர் ஆண்களாக படைச்சிருக்கிறான் சிலர் பெண்களாக படைச்சிருக்கிறான் ஆண்களாக படைத்தவர்களுக்கு பெண்கள் மீது மோகத்தை ஏற்படுத்தி பெண்களாக படைக்கப்பட்டவர்களுக்கு ஆணுடைய மோகத்தை படுத்தி பிறகு அவர்கள் ஒன்று சேர்வதற்கு வழியாக நிக்காக அல்லாஹூ தாலா உலகத்தில் முதல் முதலாக மனிதன் படைக்கப்பட்ட நேரத்தில் ஒரே ஒரு மனிதன்தான் இந்த பூமிக்கு மனிதனாக ஒரே ஒருவர் தான் படைக்கப்படுறாங்க சைதுனா ஆதம் அலஹி சலாத்து அவர்கள் முதலாவது அவர்கள் மட்டும் ஒரு மனிதனாக படைக்கப்படுறாங்க பிறகு அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களிலிருந்தே சைலத்துனா ஹவ்வா அலிஹலாம் அவர்களை படைக்கிறான் பிறகு அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப வாக்கு நடத்துறாங்க அவர்களுக்கு அல்லாஹு தாலா குழந்தைகளை கொடுக்கிறான் சோடி சோடியாக குழந்தைகள் அவர்களுக்கு கட்டளை படி மாறி மாறி அவர்களுக்குள்ள ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அந்த அந்த அந்த தம்பதிகள் ஆண் பெண்ணாக திருமணம் செய்யறாங்க அவர்களுக்கு அல்லாஹு தாலா குழந்தைகளை ஏற்படுத்தினான் பிறகு அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் இப்படித்தான் இந்த உலகத்துல மனிதர்களுடைய பெருக்கம் ஏற்பட்டது மாறிக்கிறார் பேரும் என்ற ஒரு மனிதிலிருந்து வந்திருக்கிறது அல்லாஹு இந்த குடும்பம் என்ற அடிப்படையில வச்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான அவனுடைய தற்கீபாக இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே இந்த தர்த்தீப இந்த முறையை அல்லாஹு ஆதம் அலி அவர்களோட நிப்பாட்ட இல்லை இந்த உலகத்துக்கு வளர்ந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார் உலகத்தில் ஒரு மனுஷனாக தனியாக வரக்கூடிய ஒருவர் அவர் பல மனிதர்களாக மாறுகிறார் உதாரணமாக ஒருவர் இருக்கிறார் அவருடைய பெயர் அப்துல்லா என்று வெற்றி கொள்வோம் தனிநபராக இருக்கிறார் தனிநபராக வளர்கிறார் பிறகு திருமணம் முடிக்கிறார் திருமணம் முடிச்சதற்கு பின்னால் அல்லாஹு என்ன செய்வது பல குழந்தைகளை வச்சுக்கொள்வோம் இந்த அஞ்சு குழந்தைகளும் இவருக்கு ஆரோக்கியமாக இவர் இருக்கிற காலத்திலேயே அந்த அஞ்சு குழந்தைகளும் பெருசாகி வருகிறது பிறகு அந்த அஞ்சு குழந்தைகளையும் திருமணம் முடிச்சு கொடுக்கிறார் அவர்களுக்கு அல்லாஹு தாலா குழந்தைகளை கொடுக்கிறான் உதாரணமாக அந்த ஒரு அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அஞ்சு அஞ்சு குழந்தைகள் கிடைக்கிறது என்று சொன்னார் இவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தான் தனி மனிதனாக இருந்த ஒருவர் முப்பது பேராக மாறுறார் முப்பது பேராக மாறுறார் எனக்கு அஞ்சு குழந்தைகள் அந்த அஞ்சு குழந்தைகளும் திருமணம் முடிச்சு அஞ்சு குழந்தைகளுக்கும் அஞ்சு அஞ்சு குழந்தைகள் வந்தால் தனி மனுஷனாக இருந்த நான் முப்பது பேராக மாறுறேன் திருமணம் நடக்குது அவர்களுக்கு குழந்தைகள் சில நேரங்கள் ஒரு தனிநபர் ஹயாத்தோட இருக்கும் பொழுதே தான் தொண்ணூறு பேராக மாறுறத பாக்கிறார் தனி நம் மனுஷனாக இருந்த நான் தொண்ணூறு பேராக மாறுறேன் கண்ணியமான சகோதரிகளே ிய குடும்பம் என்று சொல்றது ஒரு மனிதன் இப்படி தனி மனிதனாக இருந்தவன் அஞ்சு பேராகவும் பிறகு முப்பதாகவும் பிறகு தொண்ணூறாகவும் ஆகும் பொழுது அல்லாஹ் அரபுல்லாலும் என்ன எதிர்பார்க்கிறான் இந்த பூமியில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் முஸ்லிமாக இருந்து முஸ்லீமாக வாழ்ந்து ஒரு முஸ்லிம் பெண்ணை திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றெடுக்கணும் உலகத்தில் அல்லாவுக்கு வழிபடக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை கூட்டணும் ஒரு தனிநபர் முஸ்லிமாக இருந்து அல்லாவுக்கு வழிபடக்கூடியவனாக இருந்து தேடி திருமணம் செய்து அஞ்சு குழந்தைகள் அந்த அஞ்சு குழந்தைகளையும் சாலிகான குழந்தைகளாக ஆக்கி இன்னொருவருக்கு தீன சொல்லிக் கொடுக்கக்கூடிய தரத்தில் அவர் விட்டார் என்றால் அந்த அஞ்சு குழந்தைகளுக்கும் கிடைக்கிற முப்பது குழந்தைகள் ஒரு ஆறுக்கு அஞ்சு படி உதாரணமாக ஒரு அதுக்கு அஞ்சு படி கிடைக்கிற முப்பது குழந்தைகளும் சாலிஹான் அவர்களாக அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக வளர்க்கப்படுவாங்க பிறகு அந்த முப்பது குழந்தை அந்த இருபத்தஞ்சு குழந்தைகளும் சாலிஹான் அவர்களாக வளர்க்கப்பட்டால் அந்த இருபத்தஞ்சு பேருக்கும் கிடைக்கக்கூடிய குழந்தைகள் அவ்வளவு பேரும் அல்லது அதிகமானவர்கள் அல்லாவை வழிபடக்கூடியவர்களாக அல்லாஹுடைய பேரை சொல்லக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வருவாங்க அல்லாஹுதாலாவுடைய எதிர்பார்ப்பு இதுதான் செஞ்சா அதுக்கு பின்னால நிறைய குழந்தைகளை பெருங்க காரணம் சொன்னார்கள் நாள்ல நான் உங்களை காட்டி மற்ற உண்மத்துக்கு முன்னால பெருமை பேசப் போகிறேன் ஒரு தனி நபர் முஸ்லீமாக பிறக்கிறார் முஸ்லீமாக வளர்கிறார் திருமணம் முடிச்சு நிறைய குழந்தைகளை பெறுகிறார் அந்த குழந்தைகள் பெருகிக்கொண்டே போறாங்க உதாரணமாக ஒரு மனுஷனுடைய ஒரு மனிதர் திருமணம் முடித்து அவர் குழந்தைகள் பேர குழந்தைகள் என்று முன்னூறு பேரை உருவாக்கிட்டு போயிருக்கிறார் முன்னூறு பேரும் அல்லா அல்லா என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் நம்பியவர்கள் கியாமத்திலே நல்ல பெருமப்படுவான் நாளைக்கு பார்ந்த இந்த மனுஷன் ஒருவராக இருந்தவர் என்னுடைய உம்மத்துக்கு அல்லாவை வழிபடக்கூடிய முந்நூறு பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் அல்லாஹ் நாடினால் சில மனிதர்களுக்கு அவர்களுடைய பரம்பரையை கியாமத்தினால் வரைக்கும் பாதுகாப்பார் ஒரு சிலருடைய பரம்பரை அது ஐம்பது வயசோடு முடிஞ்சி ஐம்பது வருஷத்தோடு முடிஞ்சி ஒரு குழந்தை கிடைக்குது வேறு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள இல்லை அவர் திருமணம் முடிக்கிறார் பிற அவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை ஐம்பது வயசுக்குள்ளே அதுவும் மூத்தா போரிச்சு அதுக்கும் அதுக்கு பின்னால் எந்த விதமான போக இல்லை முடிச்சு அதெல்லாம் நாடினா அவர் அவருடைய மனைவி அதோடு அந்த குடும்பம் அந்த தாரீர் அந்த சரத்திரத்துக்கே முட்டுப்புள்ளி வைக்கப்படலாம் அதுதான் அவள் தலை சிலரை பொறக்கி இருக்கிறான் அவர்களுடைய பேரில் குடும்பத்தை கியாமத்து நாள் வரைக்கும் வைக்கிறான் அல்லா நாட்டின் தான் எங்களுக்கும் அப்படியா நிலைமோ வரலாம் குழந்தைகள் நாங்கள் அஞ்சு குழந்தைகள் தான் விட்டு செஞ்சுட்டு அந்த அஞ்சு குழந்தைகளுக்கும் ஒருவருக்கு பத்து ஒருவருக்கு அஞ்சு ஒரு ஒருவருக்கு என்று பெரிய எண்ணிக்கை வந்திருக்கும் அவர்களுடைய குழந்தைகள் பெருகி பெருகி பெருகி இந்த தனிநபரில் இருந்து பிரிஞ்ச கிளைகள் கியாமத்து நாள் வரைக்கும் போய்கொண்டே இருக்கும் கண்ணியமான சகோதரிகளே இதில் எங்களுக்கு செய்ய முடியுமானது என்ன எங்களுக்கு செய்ய முடியுமானது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த குழந்தைகளை சரியானவர்களாக நாங்கள் சீரானவர்களாக சரியாக அல்லாவை வழிபட்டு நடக்கக்கூடியவங்களாக ஆக்கிட்டோம் என்ற போதும் ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கிட்டோம் அதனாலதான் உலமாக்க உங்களுக்கு இருக்கிற குழந்தை ஒன்றாக இருந்தாலும் அந்த குழந்தைய ஒராளாக நீங்கள் பார்க்கவானம் அந்த குழந்தைய ஒராள் என்று பார்க்கவானோ நீங்கள் அதை பார்க்குற நேரத்தில் இந்த குழந்தை ஒரு சமுதாயம் ஒரு உம்மத்து ஒரு உம்மத்தாக நீங்க பாருங்க அதம் அலே இஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதர் தான் சைத்ரா இப்ராஹிம் அலஹிஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹு சொல்றான் இந்த இப்ராஹிமக்கான உம்மத்தன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு உம்மத்தாக இருந்தார்கள் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் இது பல கருத்துகள் இருக்குது ஒரு சமுதாயத்துக்கு தேவையான பல விஷயங்களையும் அவர்கள் உள்ளடக்கி இருந்தார்கள் அது மட்டும் அவர்களுக்கு அந்த ஒரு தனி நபருக்கு பின்னால இந்த உண்மத்து மறைந்திருந்தது அவர்கள் அன்றைக்கு இஸ்மாயில் அலி அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது இஸ்மாயில் அலை அவர்களை வச்சு கொண்டு கேட்ட துவா யா அல்லா இந்த குழந்தையுடைய சந்ததியில ஒரு நபிய நீ உருவாக்கணும் அந்த நபி இப்படிப்பட்டவராக இருக்கணும் என்றெல்லாம் பிரதிபாலாகத்தான் பல நூறு வருஷங்களுக்கு பின்னால செய்துனார் ரசூலுல்லா சல்லி வசல்லம் அவர்கள் பிறந்தாங்க உலகத்துல அந்த குடும்பம் இந்து வரைக்கும் அந்த உண்மத்து இன்று வரைக்கும் இருக்குது ஏமத்து நாள் வரைக்கும் இருக்கும் நாடினால் சில தனி நபர்களையும் எடுத்து அவர்களை கியாமத்தினால் வரைக்கும் அவர்களுடைய பரம்பரை பரம்பரையாக பாதுகாப்பான் கண்ணியமான சகோதரர்கள் அதனால தான் சொல்றாங்க உலமாக்கல் அல்ல அவங்களுக்கு ஒரு குழந்தைய ஒரு குழந்தை என்று ஒருவராக நீங்க பார்க்கவானும் ஒரு சமுதாயமாக பாருங்க அந்த குழந்தைய ஒரு சீரான குழந்தையாக நீங்க வளர்த்திட்டீங்க அதுக்கு சரியான வழியா காட்டி எப்படி அல்லாவுடைய கட்டளை இப்படி குழந்தைகளை வளர்க்கணும் என்ற அந்த தர்பியாவையும் நீங்க கொடுத்துட்டீங்க என்று சொன்னா இன்ஷா அல்லா நீங்க ஒரு சமுதாயத்தையே அல்லாஹல் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக ஆக்கிட்டீங்க இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை குழந்தை பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்றது இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை பஃதீன் ராஜி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய ஒரு தஃசீர் இருக்குது அலஹான தஃசீர் அஃபீருள் கபீர் என்று சொல்லப்படுகிறது அந்த தஃசீரில் அவர்கள் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க சைதுனா ஈசா அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் நடந்த சம்பவமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்குது சொல்கிறாங்க ஒரு மனிதர் வாழ்நாள் பூராவும் பாவங்கள் செய்து செய்து செய்து பாவத்திலேயே கழிச்சிட்டார் அதே நிலையில் அவருக்கு மௌத்து வந்தது அவரை கொண்டு போய் அடக்கம் செஞ்சாங்க அடக்கம் செய்ததற்கு பின்னால இவர் பாவம் செய்தவர் இவருக்கு தண்டனை ஆரம்பமானது கபருக்குள்ள இவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் நீண்ட காலம் வேதனை போய்கொண்டே இருக்குது திடீரென ஒரு நாள் அல்லாவுடைய கட்டளைப்படி அந்த வேதனை இல்லாமலாக்கப்பட்டு சுவர்க்கத்துடைய இன்பங்கள் அவருக்கு வர ஆரம்பிக்கிறது அதாவது அது இன்பமாக மாறி சுவர்க்கத்துடைய இன்பங்கள் அவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கப்படுகிறது இவருக்கே ஆச்சரியம் யா ல்லா கேட்குறார் யா ல்லா நான் உனக்கு மாறு செய்து வாழ்ந்தவன் எனக்கு நீ தண்டனை தந்தா இவ்வளோ காலம் அந்த தண்டனை நான் அனுபவித்தேன் திடீரென்று எனக்கு இந்த தண்டனை மாற்றப்பட்டு எனக்கு எவ்வளோ இன்பங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது இதற்கு காரணம் என்ன ஏன் இது இவருக்கு பதில் சொல்லப்பட்டது நீ உலகத்தில் இருந்து பிரிஞ்சு மௌத்தாகி வார நேரத்தில் நீ ஒரு குழந்தை உண்டு உலகத்தை விட்டுட்டு வந்தாய் உன்னுடைய மனைவியுடைய மடியில் அது சின்ன குழந்தையாக இருந்தது அந்த குழந்தை இப்போ பெருத்து பெருத்து பெருத்து வந்து இப்போ வயசுக்கு வந்து இன்றைக்கு தான் அல்லாவுடைய வேதம் என்னுடைய வேதத்தை எடுத்து ஓத ஆரம்பித்திருக்கிறது அதனுடைய மறக்கத்தினால தான் உனக்கு இன்றைக்கு நாங்கள் வேதனையை இல்லாமலாக்கினோம் என்று அவனுக்கு பதில் சொல்லப்பட்டேன் கண்ணியமான சகோதரர்களே ஒரு குழந்தை கிடைக்கிறது என்றது சாதாரணமான விஷயம் இல்லை சாதாரணமான விஷயம் இல்லை அந்த குழந்தைக்கு பின்னால் ஒரு சமூகமே மறைந்திருக்கிறது அந்த குழந்தையை நாங்கள் சரியானவர்களாக ஆக்கி இந்த சமுதாயமே அல்லா அல்லா என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக ஆகிவிட்டால் அது கியாமத்துடைய நாளில் எங்களுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பாக இருக்கும் நபி சல்லாஹ் வசல்ன்னு சொல்கிறாங்க என்னுடைய உம்மத்தில் சில மனிதர்கள் கியாமத்துடைய நாளில் வருவாங்க அவர்கள் பனு தமில ஒரு பெரும் கூட்டத்தை சொர்க்கத்தை கூட்டு போவாங்க அவங்களுக்கு பின்னாலும் ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் பெரிய பெரிய கூட்டங்கள் இருக்கும் கண்ணியமான சகோதரிகளே இதுக்குரிய வித்தாகத்தான் அல்லாஹ் அபுல் ஆலமே இந்த குடும்ப வாழ்க்கையை ஆகியிருக்கிறான் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை என்றதை இங்கிருந்துதான் ஆரம்பமாகுது ஒரு மனிதன் உலகத்தில் தானும் மனைவியும் ஒரு முஸ்லீமாக மாத்திரம் வாழ்றதல்ல தானும்னைவியும் சேர்ந்து இந்த உலகத்தில் ஒரு உண்மத்தை உருவாக்கணும் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய அல்லாவுடைய குடும்பத்தின் மூலமாக உண்டாகணும் என்றது இஸ்லாமிய குடும்பத்துடைய ஆரம்ப கட்ட ஒரு வித்தாக இருக்கிறது ஒரு வித்தாக இருக்கிறது இஸ்லாம் அப்படியே திருமணம் முடிக்க முடிய சொல்றாங்க திருமணம் முடிஞ்ச குழந்தைகளை பெருங்க கண்ணியமான சகோதரிகளே இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்லும் பொழுது இதில் கொள்ளதரப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டி இருந்தாலும் கூட கணவன் மனைவியுடைய ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை இது அடிப்படையாக இருக்குது இது சம்பந்தமான சில விஷயங்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறது பொருத்தமாக இருக்குமென்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இந்த தலைப்பு கூட ஏற்படுத்தப்பட்டிருக்குது கணவன் மனைவி ஒரு சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்துகிறாங்க இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை சொல்றது என்னது மற்றவர்கள் வாழ்ற மாதிரிதான் எங்களவர்களும் வாழ்றாங்க நாங்களும் குழந்தைகளை பெறுறோம் குழந்தைகளை வளர்க்குறோம் இதுக்கும் எங்களோட வாழ்க்கைக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குது கண்ணியமான சகோதரிகளை இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது பிரதானமான சில விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அதுக்கு பேர் தான் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை முதலாவது ஒரு குடும்ப வாழ்க்கை அவர் கணவன் மனைவி சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்க என்று அந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமான நிலைகள் உண்டாகணும் அந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கணும் நிம்மதி இருக்கணும் அது இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையாக இருக்கணும் என்று சொன்னால் அந்த கணவன் மனைவியிடத்தில் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய சிவத் இருக்கணும் கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கை நடத்துகிறாங்க அல்லாவுடைய கட்டளைகள் எல்லாம் அங்கே வீணடிக்கப்படுகிறது அந்த குடும்பத்தில் தொழுகை இல்லை அந்த குடும்பத்தில் அல்லாவுடைய கட்டளைகளை பேணக்கூடிய நிலை இல்லை எல்லாமே வீணடிக்கப்படுது அல்லாவுடைய சட்ட எல்லாம் வீண குளிதோண்டி புதைக்கப்படுது என்று சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கை இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை இல்லை அங்க சந்தோஷம் கொண்டு வர இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை ஆகிறதுக்கும் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கிறதுக்கும் வெற்றி கிடைக்கிறதுக்கும் முதலாவது நிபந்தனை அவர்கள் வீண் உள்ளவர்களாக இருக்கணும் அல்லாஹுடைய தீன் பாலாக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த குடும்பம் கட்டாயமாக பாலாக போகும் அதுல வெற்றி கிடைக்க மாட்டாது அதுல சந்தோஷம் என்றது அது கனவிலும் கிடைக்க மாட்டாது இது முதலாவது நிபந்தனையாக இருக்கிறது ரெண்டாவது கணவன் மனைவி சேர்ந்து குடும்ப அந்த கணவனும் மனைவியும் எந்த கட்டத்திலையும் தன்னுடைய எந்த செயல்களாலையும் அல்லாவை கோபப்படுத்த கூடாது பாவங்கள் அங்கு நடக்க கூடாது பாவங்கள் நடக்குது பேசுறதெல்லாம் அல்லாவுக்கு மாற்றமான பேச்சுக்கள் தான் பார்க்குறதெல்லாம் அல்லாவுக்கு மாற்றமான அல்லா விரும்பாத காட்சிகள் கேட்குறதெல்லாம் அல்லாஹ் விரும்பாத சத்தங்களும் ஓசைகளும் பேச்சுக்களும் இப்படி இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது அது ஒரு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையாக இருக்க மாட்டாது இஸ்லாம் காட்டுற குடும்ப வாழ்க்கை அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே சந்தோஷத்தை அல்லா மறைத்து வச்சிருக்கிறான் எந்த குடும்பத்தில் எந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து அல்லாவுக்கு மாறு செய்கிறாங்களோ அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது ஒரு மனைவியையும் கணவனையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாவை எப்படி சந்தோஷப்படுத்துறது என்றதை திட்டமிடணும் என்று இஸ்லாம் தூண்டுது அப்படி அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க இங்கே திருமணம் முடிச்சால் முதலாவது நாள் நீங்கள் அறைக்குள்ள போறீங்களா நீங்க உங்களோட வாழ்க்கையை தொழுகையை கொண்டு ஆரம்பிங்க தொழுகையை கொண்டு ஆரம்பிக்க சொன்னாங்க வாழ்க்கையை முதலாவது போனதும் நீங்க உணவு செஞ்சு கொண்டு நீங்க ரெண்டு அக்கா சொல்லுங்க உங்களுக்கு பின்னால் உங்களோட மனைவி தொழட்டும் ரெண்டக்கா அது தொழுக அது ஜமாத்தாகவும் சொல்லலாம் தனியாகவும் சொல்லலாம் தொழுகிறதற்கு பின்னால் நீங்க துவா கேட்டு தொழுகையை கொண்டு உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிங்க சொன்னாங்க வாழ்க்கையா தொழுகையை கொண்டு ஆரம்பிக்கிறதற்கே படிச்சு தந்திருக்கிற இஸ்லாம் வாழ்க்கையை தொடர்றதற்கும் வாழ்க்கையை முடிக்கிறதற்கும் சொல்லி தந்திருக்க மாட்டாரா முதலாவது நாள் போய் அந்த பெண்ணுடைய முன்னால இருக்கிற இந்த முன்னற்றி ரோமம் இந்த முடியு துவா சொன்னாங்க ஒவ்வொரு மனுஷன்லயும் சில கயிறுகள் இருக்குது சில ஷர் இருக்குது பிறகு அந்த மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இயல்பாகவே சில சில நல்ல குணங்கள் இருக்குது சில சில கெட்ட குணங்கள் இருக்குது ஒராளுடைய எல்லா இயல்பான நட்புணங்களும் நல்லதாக இருக்க மாட்டாது அதே நேரத்தில் எல்லாம் கெட்டதாக இருக்கவும் மாட்டாது சிலது இருக்கிறது கெட்டது செலவு இருக்கிறது நல்லது அப்படியே சொல்லி இந்த துவாவை பாருங்க எவ்வளோ ஒரு கருத்தாலம் உள்ள துவாவாக சொன்னாங்க முதலாவது நீங்கள் போய் அறைக்குள்ள போனதும் அந்த பெண்ணுடைய முடிய பிடிச்சி ஓதுங்க யாரு தான் இந்த பெண்ணுடைய இயல்பு இருக்கிறதே நீ எந்த நிலையில எந்த இயல்புல இயல்பான குணங்கள்ல இந்த பெண்ண படைச்சிருக்கிறாயோ அதனுடைய ஹயிரையும் நான் கேட்கிறேன் பெண்ணுடைய ஷர்லிருந்து பாதுகாப்பு தேர்றேன் பிறகு இந்த பெண்ணுக்குள்ள இயல்பிலேயே படைக்கப்பட்டிருக்கிற அந்த குணங்களுடைய சரணை விட்டும் நான் பாதுகாப்பே இருந்தேன் ஆரம்பத்திலேயே அல்லாவோட தொடர்பாகி அல்லாவின் மீண்டு அல்லாட்ட கேட்டு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறாங்க ஒரு முஸ்லீமுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்தே அல்லாவிடத்தில் மீண்டு அல்லாவிட்ட கேட்டு அல்லாவிடத்தில் துவா கேட்டு ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறோம் இந்த ஒரு துவாய் மூலமாக படித்திருந்திருக்கிறாங்க கண்ணியமான சகோதரர்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்துகிறாங்க கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்கன்னு சொன்னால் வாழ்க்கையுடைய எந்த கட்டத்திலையும் எந்த செயலாலையும் அல்லாவை கோபப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கூடாது அல்லாஹை கோவப்படுத்திட்டாங்க வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் இல்லாமல் பயத்தரும் அடீஸில் வந்து இருக்கிறது ஆண்களே நீங்கள் பேணுதலாக பத்தினித்தனம் நடந்து கொள்ளுங்க பத்தினித்தனம் என்று சொல்கிறது இந்த அசிங்கமான பாவங்கள் இருந்து ஒதுங்கி இருக்கு ஹராமான அசிங்கமான பாவங்களிலிருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு தான் ஐப்பத்து என்று சொல்கிறது சொன்னாங்க அசிங்கமான பாவம் விபச்சாரம் இது போன்ற பாவங்களிலிருந்து நீங்க ஒதுங்கி இருங்க நீங்க ஒதுங்கி இருந்தால் உங்களுடைய பெண்களும் பத்தினித்தனம் இருப்பார்கள் நீங்க பாவம் செய்றீங்களா உங்களுடைய பெண்களும் பாவத்தில் ஈடுபடுவார்கள் நீங்கள் ஹராந்து பாவத்தில் இருந்து ஒதுங்கி இருங்கள் உங்களுடைய பெண்களும் பேணுதல் உள்ளவர்களாக இருப்பார்கள் நீங்க அந்த பேணுதலுடைய ஹத்தை தாண்டிட்டீங்க வெளியாகிட்டீங்களா உங்களோட பெண்கள் இடத்திலயும் பாவங்கள் வந்துடும் ஷாஃபி அஹமுல்லா அவர்கள் சொல்றது போல அவங்க சொல்றாங்க ஒரு இடத்துல விபச்சாரத்தை பற்றி சொல்ற நேரத்தில் மனிதர்களை தெரிந்து கொள்ளுங்கள் விபச்சாரம் என்று சொல்றது ஒரு கடன் ஒருவன் விபச்சாரம் செஞ்சிட்டாங்க அந்நிய பெண்ணோட தவறில் ஈடுபட்டான் என்றால் அதை சொல்றாங்க நீங்க கடன் கொடுத்துட்டீங்க இந்த கடனை கடன் கொடுத்தா அந்த கடன் கட்டாயம் அவங்க திரும்பி தரணும் நீங்க அந்த கடனை கொடுத்தீங்க என்றால் அந்த கடன் கட்டாயமாக திரும்பி வரும் யாருக்கு திரும்பி வரும் என்றால் உங்களுடைய குடும்பத்துக்கு திரும்ப வரும் நீங்க யாருக்கு கடன் கொடுத்து யாருக்கோ கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன் எடுத்துக்கொண்டு யாரோ ஒருத்தர் வருவாரோ உங்களோட வீட்டுக்கு நீங்க வைக்க மாட்டீங்க மனைவி இருப்பா மகள் இருப்பா வேற குழந்தை இருப்பா கடனை கொடுத்துட்டு போயிடுவாங்க வர்களாக இருக்கணும் விரும்பினால் நீங்கள் பேணில் உள்ளவர்களாக இருமணி அவருடைய சரத்திரத்தை எழுதி இருக்கிறார் ஒரு ஒரு ஹாஃபிவாகவும் ஆலிமாகவும் இருக்கிற ஒரு பெண்மணி வால்சி திருமணம் முடிச்சவா ஒரு மதரசாவுல பாடம் நடத்தி கொண்டும் அவ தன்னுடைய விஷயம் சம்பவம் ஒன்று எழுதியிருக்கிறார் ஒரு திடீரென்று எனக்கு ரெண்டு கிழமையாக தொடர்ந்து கெட்ட எண்ணங்கள் வர ஆரம்பித்தது எப்பையும் அந்நி ஆண்களை பார்க்கணும் ரசிக்கணும் என்ற ஆசை டிவியில் பார்க்கணும் என்ற ஆசை வெளியில் போகிற அன்னி ஆண்கள் போனால் பார்க்கணும் என்ற ஆசை ஒரு ஆச்சரியமாக இது கால வரைக்கும் எண்ணங்கள் எல்லாம் எனக்குள்ளே வர ஆரம்பித்தது ரெண்டு கிழமை இப்படியே போய்கொண்டிருக்குது எவ்வளோ இஸ்திஃபார் செய்து பார்த்தேன் துவா கேட்டு பார்த்தேன் ஆனால் அந்த எண்ணங்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்குது கடைசியாக நான் பார்த்தேன் உண்மையை செய்யலாது தௌபா செய்யணும் நான் நான் உம்ராவாவதை செய்யணும் என்ற நீத்து வச்சுக்கொண்டு இந்த கணவனுடைய கணவரத்தில் போய் சொன்னேன் இப்படியெல்லாம் கெட்ட எண்ணங்கள் ரெண்டு கிழமையாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எனக்கே என்னை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது நான் நீயத்து வச்சிருக்கிற உம்ராவுக்காவது போய் நான் நான் அங்கே துவா கேட்டு நான் எல்லா இடத்துல தௌபா செய்யணும் என்று நான் எண்ணி இருக்கிறேன் அந்த நீயத்தை வச்சிருக்கிறேன் என்ற அந்த நீயத்தை கணவன்ட்டை வெளிப்ப வெளிப்படுத்திய நேரத்தில் கணவர் நீர் வடித்தாராம் கணவர் சொன்னாராம் நீங்க என்ன மனுஷனும் ரெண்டு கிழமையாகத்தான் எனக்கு ஒரு பெண்ணோட ஒரு தொடர்பு ஏற்பட்டு தொடர்ந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இங்கேயோட தௌபா செய்திருக்கிறார் அல்லாஹ் அரபுல்லாலும் கணவன் மனைவியுடைய அந்த இணைப்பு அல்லாவிட்டால் ஒரு மறைமுகமான இணைப்பாக வச்சிருக்கிறான் வீட்டில் எந்த குடும்பத்தில் பாலாக்கப்படுமோ அல்லாவுடைய கட்டளைகள் மீறப்படுமோ அந்த குடும்பத்தில் சந்தோஷம் வர மாட்டார்கள் அந்த குடும்பத்தில் நிம்மதி என்ற இருக்க மாட்டார்கள் அல்லாஹு தால அதை பிடுங்கி எடுத்துருவாங்க மூணாவது கணவன் மனைவியும் திருமணம் முடிச்ச நாளிலிருந்து அல்லாஹபுல்லமியின் சில அவர்களுக்கு சில கடமைகள் ஏற்படுத்தி இஸ்லாம் கணவனுக்கு என்று சில கடமைகளை வச்சிருக்கிறது மனைவிக்கு என்று சில கடமைகளை வச்சிருக்கிறது இந்த கடமைகளை ஒருவர் மற்றவருக்கு சரியாக நிறைவேற்றணும் அந்த கடமைகள் சரியாக நிறைவேற்றப்படல்ல சொன்னா அது தீனுடைய வாழ்க்கை இல்லை அந்த கடமைகள் என்ன என்றத ஒவ்வொரு கணவனும் தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு மனைவியும் தெரிஞ்சிருக்கணும் இஸ்லாம் எனக்கு என்ன கடமைகளை ஏற்படுத்தி நான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன மனைவி எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள்டும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம் என்று சொன்னால் முதலாவது இஸ்லாம் ஏற்படுத்துற கடமை தான் நஃபகா நஃபகா என்று சொன்னா அந்த பெண்ணுக்கு சாப்பாடு உட்பட அத்தியாவசியமான செலவுகளை கொடுக்கிறது இது வாஜித் எனக்கு தொழுகிறது எப்படி பருவோ எனக்கு எனக்கு ஜகாத்து கொடுக்கறது வசதி இருந்தால் எப்படி பருந்தோம் நோம்பு காலம் வந்தால் நோன்புடிக்கிறது எப்படி பருவோ அது ஒவ்வொரு நாளும் நான் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது இந்த நாளுடைய சாப்பாடு அத்தியாவசிய தேவைகளுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதை பணமாக அல்லது பொருளாக நான் என்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும் இதனுடைய கடமை கொடுத்து காலங்களில் அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்ப எவ்வளவு செலவாகும் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் உதாரணமாக ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு செலவாகும் என்று சொன்னா அந்த ஐநூறு ரூபாய் கணவன் மனைவிக்கு கொடுக்கணும் பணமாக கொடுக்கலாம் வாங்கிக் கொள்ளக்கூடிய வசதி இருந்தால் அல்லது பொருளாக கொடுக்கப்படணும் எந்த அளவுக்கு புகாக்கறிவில் எழுதி இருக்கிறாங்க என்றா சில நேரங்களில் எங்கள மனைவிமார்கள் கோடீஸ்வரர்கள எங்களை விடவும் பணம் இருக்குதா பெரிய காணி வருமானம் வருவாய் எல்லாம் அப்படி இருந்தாலும் கணவன் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா செலவா அந்த ஐநூறு ரூபாவை கொடுத்தாங்க அவங்கள்ட்ட இருக்குதுதானே நீங்க சாப்பிட்டு பொழுது என்று சொல்ல இயலாது அவர்களாகவே சொல்றாங்க பெண்களாகவே சொல்றாங்க பணம் எனக்கு வானம் எனக்கு இருக்குது சாப்பிடுறதற்கு எல்லாமே இருக்குது தேவையில்லை என்று சொன்னால் சமூகத்துக்கு பொறுப்பும் இருக்கிறது ஏனென்றால் எங்க சமூகத்தில் திருமணம் முடிச்சதற்கு பின்னால உடனடியாக கணவன் மனைவி திரிஞ்சி தனி குடும்ப வாழ்க்கை நடத்துற வழக்கம் இல்லை அதுதான் முறையானது முறை என்ன என்று சொன்னால் திருமணம் முடிச்சால் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு தனி குடும்பம் தனியாக அவங்க வாழணும் இவங்க போய் மூணாவது ஒரு ஆளுடைய முறை இல்லை மூணாவது ஒரு ஆளுடைய நீண்ட காலத்துக்கு தங்கி இருக்கிறது அவர்கள் தனி குடும்பம் தனி குடும்பத்துக்கு தனி வீடு தனியிடம் இருக்கணும் அதுதான் முறையாக இருக்குது என்றாலும் எங்கட சமூகத்தில் அப்படியான நிலை பல இடங்கள் இருக்குது இல்லாமல் இல்லை எங்களோட நாட்டில் அப்படியான நிலை இல்லை கொஞ்ச காலத்துக்கு செலவையில் பெண் வீட்டில் இருக்கிறாங்க அல்லது மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் வச்சு கொள்றாங்க கன்யமான சகோதரர்களே அப்படி அப்படி நிர்பந்தமாக அந்த நிலை இருக்குது என்று சொன்னாலும் திருமணம் முடிக்கிற கணவன் விலகிக் கொள்ளனும் நான் இவ்வளோ காலம் வேண்ட வாப்படை வீட்டில் இருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அவங்க எனக்கு தந்து கொண்டிருந்தாங்க ஆனால் இப்போ திருமணம் முடிச்சுட்டா எனக்கு ஒரு கடமை வேலதிகமாக வந்திருக்குது அன்றைய நாள் தேவைக்குரிய சாப்பாட்ட கொடுக்கிறது எனக்கு வாஜி அதை கொடுத்தாகும் தாயுடைய வீட்டுக்கு அல்லது தாப்பனுடைய வீட்டுக்கு அது பணமாகவோ பொருளாகவோ போயாகணும் அல்லது மனைவியுடைய வீட்டுல நிர்பந்தமாக நிக்கிறோமா அங்க அது பொருளாகவோ பணமாகவோ அந்தந்த நாளைக்கு அது போய் ஆகணும் ஏன் சொல்ற சொன்னா சில சமீப காலங்களில் சில பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி புதுசா முடிச்சாங்க இப்ப கணவனுக்கும் மூட்டுக்கார பிரச்சனை இல்லாதவங்க ஆணி வேர் எங்க இருக்குது மாமி வீட்டில் சொல்றாங்க மர்மானுக்கு எந்த கவலையுமில்லை கொண்டு வந்து மகளை இறக்கி விட்டுட்டு அவர் போயிடுவாரு எந்த கவலையுமில்லை ஒரு சாமானும் கொண்டு வரதும் இல்லை செலவு கொடுக்குறதும் இல்லை பகிர்மத்தில ஒரு பிரச்சனை வந்தது மாமக்காரர் மர்மகன் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு என்ன கொண்டார் என்றார் நல்லமோ இல்லையோ இரண்டாவது நடந்து கொண்டிருக்கிறேன் கணவன் விலங்கனும் திருமணம் முடிச்சுட்டேன் இப்ப ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய பெண்ணுக்கு சாப்பாட்டுக்கான செலவு ஏற்பாடு செய்யறது கடமையாக இருக்கு கடமை புறப்பாடு செஞ்சால் உலகத்திலையும் நாங்கள் குற்றவாளி இஸ்லாமிய நீதிமன்றம் இருந்தால் மனைவிக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்குரிய செலவு இவ்வளவாக இருந்தது ஏன் கொடுக்கல வசதி இல்லாமல் இருந்தது இரண்டாவது விஷயம் ஏன் நீ கொடுக்கல என்ற தியாமத்துடைய நாளிலையும் கேள்வியாக கேட்கப்படும் இன்னொரு ஆளு வீட்டில் கொண்டு போய் நாங்கள் அவர்களை அவர்களுடைய பொறுப்புல அவர்களை சுமத்த இயலாது அவங்க எவ்வளவு பெரிய வசதி உள்ளவங்களாக இருக்கலாம் திருமணம் முடிச்சா நீங்க செலவழிங்க செலவழிக்கிறதுக்கு வசதி இல்லையா திருமணம் முடிக்கிறது அவர்களுக்கு சுண்ணத்தும் திருமணம் முடிக்கிறது அவர்களுக்கு சுண்ணத் நாங்கள் சொல்றோம் திருமணம் முடிக்கிறது சுனத்தை சுனத்தி பரவலாக பேசுறோம் ஆனா திருமணம் முடிக்கிறது இஸ்லாமத்தில் எல்லாருக்கும் சுண்ணத்தில் திருமணம் முடிக்கிறது ஒரு சாராருக்கு வாரி பர்ந்து இன்னும் ஒரு சாராருக்கு மக்ரூ இன்னும் ஒரு சாராருக்கு ஹராம் இன்னும் ஒரு சாராருக்கு சுண்ணத்து யாருக்கு சுண்ணத்தில் யாருக்கு மக்ரு என்றால் ஒருவருக்கு திருமணம் முடிக்கணும் என்ற ஆட்சை தேவை இருக்கிறது அந்த பெண்ணுக்கு செலவழிக்கிறதுக்கான வசதி இல்லை ஏற்பாடுக்கும் எந்த தூரம் இதை பற்றி எழுதி இருக்கிறாங்க திருமணம் முடிச்சதுக்கு பின்னால அவர் செய்ய வேண்டிய கடமையில் ரெண்டாவது கடமை அந்த பெண்ணுக்கு வீட்டுக்கான ஏற்பாடு செய்வது என்ன திருமணம் முடிச்சுட்டால் இவர் அந்த பெண்ணுக்கு எங்க இருக்கிறது என்ற ஏற்பாடை செய்யணும் இது இவருடைய கடமை சுக்குனா என்று சொல்றது சொன்ன பத்தி பேசி இருக்குது ஒரு பெண்ணோட நீங்க வாழ்ந்து திடீர் தலா குடுத்துட்டீங்க அனுப்புவான் உங்களுக்கு எவ்வளவு உங்களுடைய வீட்டில நீங்கள் அவர்களை தங்க வை கேட்டா முடியும் வரைக்கும் இஸ்லாம் தலாக் சொல்லப்பட்டவருக்கே உலமாக்கல் சொல்றாங்க தலாக் சொல்லப்பட்டவருக்கே வீட்டுக்கான ஏற்பாடு செய்யணும் என்றால் திருமணம் முடிச்சவர்களுக்கு வீட்டுக்கு ஏற்பாடு செய்யறது வலியுறுத்தடமையாக இருக்கிறது திருமணம் முடிச்சிட்டால் பெண் இருக்கிறது தன்னுடைய வீட்டிலயும் அல்ல கணவனுடைய வீட்டிலயும் அல்ல கணவன் தனக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை ஏற்பாடு செய்யணும் தந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி வீட்டை ஏற்பாடு செய்யணும் தந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி வீட்டுன்னு சொல்றது நாங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு தகுதியை கற்பனை செஞ்சு வச்சிருப்போம் அதல்ல இந்த தகுதி நாங்கள் நினைக்கிறோம் என்னுடைய ஃபேமிலி என்னுடைய நானம்மார் தம்பிமாரெல்லாம் பார்க்குற இடத்துல ஏட தகுதி இப்படி தான் ஏண்ட வீடு வெள்ளவத்தில் தான் இருக்கணும் எனக்கு இந்த இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கணும் என்று நான் கற்பனை செஞ்சுருப்போம் அதெல்லாம் எங்களோட தகுதி என்றது எங்களோடய தகுதி எதை வச்சு முடிவு செய்யப்படும் என்றால் அதாவது இந்த வீடு கொடுக்குறதில் எங்களோட தகுதி இருக்குது அது உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது என்றதை உங்களுக்கு எவ்வளோ காட்சி இருக்குது எவ்வளோ வீட்டு ஏற்பாடு செய்வதற்கான பணம் இருக்குது அதுதான் உங்களோட சொந்த வீட்டுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை ஒரு கூலி வீட்டை தான் ஏற்பாடு செய்கிற வசதி இருக்குது என்று சொன்னால் அப்படியான ஒரு வீட்டை செய்ய குளமாக்கல் எழுதி இருக்கிறாங்க ஒருவர் திருமணம் முடிக்கிறார் முடிச்சதுக்கு பின்னால வீட்டுக்கான ஏற்பாடு செய்ய இல்லை மனைவியுடைய வீட்டிலேயே மனைவியை வச்சு இவரும் போய் அங்கேயே தங்கிக் கொள்றார் ஒரு மாசம் போகுது ரெண்டு மாசம் போகுது மூணு மாசம் போகுது அங்கேயே நிற்கிறார் மனைவியுடைய சகோதரர் அல்லது அவர்களுடைய சொந்தக்கார வீடுள்ள போய் மனைவியை விட்டு போட்டு இவரும் அங்கேயே தங்கிறார் நான் நாட்கள் பல கடந்து கொண்டே போகுது எழுதி இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு யார் சொந்தக்காரரோ அவர் இவர்களுக்கு இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நீங்க எங்களை வீட்டில் வந்து என்று அவர்கள் வாயால சொல்லல்ல என்று இருந்தால் அவங்க சொல்ல மனைவி வீட்டுக்காரவங்க சொல்லலை இருந்து கொள்ளுங்க என்று சொல்ல இல்ல அல்லது சகோதரர் சொல்ல இல்ல நீங்க வீட்டுல வந்து ரெண்டு பேரும் இருக்கு அப்படி சொல்லாமல் இவர் போய் அங்க இருந்திருந்தால் எழுதியிருக்கிறாங்க இருந்த காலத்துக்கு கூலி கொடுக்கிறது வாஜிப் ரெண்டு மாசம் இருந்திருந்தா ரெண்டு மாசத்துடைய ரெண்ட குடுங்க அப்படி அவர்கள் சொல்லி இருந்தால் நீங்க இருங்க என்று சொன்னாங்க இவர் போய் இருந்தால் அப்ப எதுவும் கொடுக்க தேவையில்லை சமூகத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் வாரதில்லை ஏதோ புரிந்துணர்வோட போய்கொண்டிருக்கிறது இந்த மசாலாக்கள் எப்ப தேவைப்படும் என்றால் ஒரு நாளைக்கு அந்த வீட்டுக்காரங்களுக்கும் இஸ்லாத்திரிய சட்டப்படி திருமணம் ஆகிட்டால் தனி குடும்பம் கணவன் மனைவிக்கு வீட்டுக்கான ஏற்பாடு செய்யணும் மூணாவது கடமை திருமணம் முடித்தால் அந்த பெண்ணுக்கு தேவையான அத்தியாவசியமான ஆடைக்கான ஏற்பாடு செய்கிறது பெண்ணுடைய கடமை உடுப்புக்கான ஏற்பாடு செய்கிறது உடுப்பு என்று சொல்லும் பொழுது ஆடம்பர உடுப்புகள் அல்ல சில உடுப்புகள் இருக்குது ஆடம்பரத்துக்காக வேண்டி உடுக்கக்கூடிய உடுப்புகள் அதல்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் இடையில வித்தியாசங்கள் இருக்குது சில வழக்கங்கள் இருக்கிறது சில ஊர்களில் சூடும் குளிரும் மாறி மாறி வரும் ஆறு மாதம் சூடு ஆறு மாதம் குளிர் எப்படி இருக்கும் இந்த இடங்கள்ல குளிர்காலம் வந்தால் குளிர்காலத்துக்கு தேவையான உடுப்பு வாங்குவாங்க சூடுகாலம் சூடுகாலத்துக்கு கட்டாயமான உடுப்புகளை அவர்கள் வாங்கிக் கொள்வாங்க இந்த வளமை ஒரு ஊர்ல இருந்தால் அந்த கணவன் தன்னுடைய மனைவிக்கு அந்த உடுப்பை வாங்கி கொடுக்கணும் அல்லது அதற்கான செலவை கொடுக்கணும் எங்கட நாட்டை பொறுத்தவரையில் வேற வேற அமைப்புகள் இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு தடவை அல்லது ஒரு தடவை உடுப்பு வாங்கக்கூடிய முறை இருக்குது அதற்கான ஏற்பாட்டை செய்தது கணவனுடைய கட்டாய கடமையாக இருக்குது கணவனுக்கு மனைவி உடுப்பு எப்பையும் கொடுக்க தேவையுமில்லை கொண்டு திருமண ஆரம்பத்திலேயோ திருமணத்தின் பின்னாலேயோ கணவனுக்காக மனைவி எந்த உடுப்பையும் கொடுக்க வேண்டிய அவசியம் தேவ இல்லை எல்லாம் அந்த கடமையை பெண்களுக்கு ஏற்படுத்த இல்லை அடுத்தது திருமணம் முடிச்சால் ஒரு குடும்பமாக வாழும் பொழுது திருமணம் முடிச்சிட்டால் ஆணுக்கு பெண் பெண்ணுடைய தரப்பிலிருந்து தேவைகள் இருக்கிறது மாதிரி உடம்பு ரீதியான தேவை தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளணும் என்ற அந்த தேவை இருக்கிறது மாதிரி பெண்ணுக்கும் அதே ஆசை இருக்கு இந்த ஆண் மூலமாக என்னுடைய ஆசை நிறைவேறணும் என்ற தேவை அந்த பெண்ணுக்கும் இருக்குது இந்த கணவன் அந்த தேவையை நிறைவேற்றுவது பர்து வாஜி எந்த அளவுக்கு என்றால் அல்லாம இன்னும் ஹசம் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் அவர்களுடைய கிதாபை எழுதியிருக்கிறாங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் மாசத்துல ஒரு பகுதி சுத்தமாக இருப்பாங்க இன்னும் பகுதி அசுத்தமாக இருப்பாங்க அவர்களுடைய அசுத்தமாக இருக்கிற காலமியல் நாற்பத்தி நாலு என்று அவர்கள் அசுத்தமாக இருப்பாங்க அந்த சுத்த ஒவ்வொரு மாசத்திலையும் சுத்தமாக இருக்கிற பகுதியில ஆக குறைந்த பட்சம் ஒரு தடவையாவது அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறது பாஜிப் என்றது இருக்கிறாங்க தன்னுடைய மனைவியுடைய தேவைய சுத்தமாக இருக்கிற அந்த காலத்துல ஒரு தடவையாவது வாஜிப் அவர் நிறைவேற்றி ஆகணும் ஏன் அப்படி சொல்றாங்க என்றால் ஆயத்தோடு வந்திருக்கு மனிதர்கள் வந்து உங்களிடத்திலே இந்த ஹைதுடைய காலம் இந்த பீரியட் காலத்தை பற்றி கேட்கிறாங்க மசாலா கேட்கிறாங்க அதையே நீங்க அவர்களுக்கு சொல்லுங்க அந்த காலம் அவர்கள் வருத்தத்தோடு இருக்கிற காலம் அவர்கள் சுகமாகிற வரைக்கும் அவங்களுக்கு அவங்களை நீங்கள் அவர்களுடன் ஒன்று சேர வேண்டாம் சின்னால் என்ன சொல்றான் என்றால் அவர்கள் சுத்தி அல்லாவுடைய செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறதுனால ஒவ்வொரு சுத்த காலத்திலையும் ஒரு தடவையாவது அந்த கட்டளையை நிறைவேற்றது வாஜிபர் நிறுவி இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையான உலமாக்கல் அந்த கருத்தை வாஜிபு என்று சொல்லாட்டையும் கூட இமாம் எழுதுறாங்க ஒரு தடவையாவது ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணுடைய தேவையை பூர்த்தி செய்வது முஸ்தக என்று எழுதியிருக்கிறார் அவங்க தேவைப்படல என்றால் அங்க விட்டுக் கொடுக்கிறதுக்குரிய சாத்தியம் இருக்கு அதுல சல்லும் அதிகம் செல்லம்கு மௌத்தாகிற அந்த கடைசி கட்டம் வரைக்கும் குடும்ப வாழ்க்கை நடத்தி இருக்கிறாங்க முனையமாகறவங்க கடைசியாக கிடைச்சி மௌத்தா போன இப்ராஹீம் நபி அவர்களுடைய ஒரு மகன் பால் புலி மௌத்தா போனார் இப்ராஹீம் என்று சொல்லக்கூடிய மகன் அவர் எப்போ மௌத்தா போகிறாங்கன்னு சொன்னால் நபி சல்லாஹி வசல்லம் அம்மா மௌத்தாகிறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னால் இப்போ நபி அவர்களுக்கு அறுபத்தி வயசுல கிடைச்ச பிள்ளை அறுபத்தி ரெண்டு அல்லது கடைசி பாதியில் கிடைச்ச பிள்ள அந்த கால வரைக்கும் நபியவர்கள் மனைவி மாறோடு குடும்ப வாழ்க்கை நடத்தியிருக்கிறார் அழகான வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறார் யாருக்கு திருமணம் முடிக்கணும் என்ற நோக்கம் இருக்கிறது ஆசை மட்டும் இருக்குது ஆனால் அவர்களுக்கு இந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி இல்லை ஒன்றோ அவர்கள் இயல்பாகவே அந்த சக்தியை இழந்தவர்களாக இருக்கிறாங்க அல்லது அவர்களுக்கு இடையில இப்படியான நோய்கள் வந்து அந்த தன்மை அவர்கள் இழந்துட்டாங்க என்று சொன்னால் அவர்களுக்கு திருமணம் குடிக்கிறது ஹராம் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் திருமணம் எல்லாருக்கும் சுண்ணத்தில் சிலருக்கு சுண்ணத்து சிலருக்கு பறந்து சிலருக்கு ஹராம் என்று சொன்னோம் ஹராம் யாருக்குன்னா இந்த ஆர்டர் திருமணம் முடிக்கணும் என்ற ஆசை முடிக்கிறாங்க வெளிநாட்டுல எங்கயார் அவருக்கு ஒரு ஆசை நானும் முடிச்சு என்று சொல்லணும் போறது ஆனால் இவருக்கு தெரியும் எனக்கு ஒரு பெண்ணுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி எனக்கு இல்லை ஒரு பிளங்கிருக்கிறார் அல்லது அந்த சக்தி இல்லாமல் நோய் நோய்வாய்ப்பற்றிருக்கிறார் இப்படியானவர்களுக்கு திருமணம் முடிக்கிறது ஹராம் திருமணம் முடிக்கக்கூடியவங்க அவர்களுடைய தாய் தகப்பன் பொழுதே இருந்த நோய்களாக இருந்தால் தாய் தகப்பன் கட்டாயமாக அதை அறிஞ்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் சன்ன பத்தி அறிஞ்சிருப்பாங்க அவர்கள் விளங்கி சமீபத்தோட பாதியார் சொன்னார் ஒரு பெண் பாவம் பரிதாபம் பத்து வருஷம் ஒரு கணவனோட திருமண வாழ்க்கை நடந்ததுக்கு பின்னால முடிச்சு பத்து வருஷம் பத்து வருஷத்துக்குற பயந்து பயந்தவற்ற வந்து சொல்லி இருக்கிறார் பத்து வருஷமாச்சு திருமணம் முடிச்சு இதுவாக்கு நாங்க சேர்ந்தது இல்லை ஏன் என்று விசாரித்த நேரத்தில் அவருக்கு அதற்குரிய உறுப்பே கிடையாது அந்த நிலையில் அவர் இல்லை வேறு திருமணம் முடிச்சாரு ஏன் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறார் ஹராம் ஆக்கி இருக்குது இப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் முடிக்கிறதா இஸ்லாம் ஹராம் இவர்கள் திருமணம் முடிக்கிறார் பின்னர் சட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது திருமணம் முடிச்சதற்கு பின்னால் அப்படிப்பட்ட நோய்கள் யாருக்கும் குறுக்கிட்டால் என்ன சட்டம் இதெல்லாம் இஸ்லாமிக் இருக்குது திருமணம் முடிச்சதற்கு பின்னால் ஒருவருக்கு இப்படியான நிலை ஏற்பட்டு திருமணத்தை முடிக்கிறதா அல்லது பேரும் அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க ஏற்றுக்கொள்ளுவாரு அப்படி ஏற்றுக்கொள்ளல சொன்னா அதை எப்படி நிரூபிக்கணும் அதற்கு முறை இஸ்லாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியும் நிரூபிச்சாற்பட்டது அல்லது ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நாலு மாசம் அவருக்கு தவணை கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது அதுக்குள்ள அவர் அதுக்கான வைத்தியங்கள் செஞ்சு கொள்ளும் அவருக்கு முடியல என்று சொன்னால் செய்யப்படும் சட்டம் இருக்கிறது எடுத்துக்கொண்டு தேவையில்லை அதனால தான் ஒவ்வொரு ஆணுக்கும் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் ஆண்மையையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான வைத்திய முறைகளை சாப்பாடுகளை உட்கொள்வது எழுதி இருக்கிறார்கள் அவர் அவருக்குரிய சாப்பாடுகள் இருக்கிறது அவருடைய தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய ஒரு ஹக்க நிறைவேற்றுவது வெறும் ஆசையோடு சம்பந்தப்பட்டதல்ல இன்னொருவருடைய ஹக்க நிறைவேற்றுவதோட சம்பந்தப்பட்டது கடமையை நிறைவேற்றுவது ஆகவே அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு என்ன தேவையோ அந்த ஏற்பாடுகள் அந்த சாப்பாடுகள் அந்த இலாஜ் முறைகள் அந்த அந்த வைத்தியங்கள் செய்யறது முஸ்தபென் எழுதி இருக்கிறாங்க கண்ணியமான சகோதரங்களே இது ஒரு மனிதனுடைய நாலாவது கடமையாக இருக்கு அடுத்தது ஒரு பெண்ணுக்கு மார்க்கத்துக்குரிய வழியை காட்டுறது அவளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் இதை சொல்லி கொடுக்கிறது கனவண்ட கடமை பெண்களுக்கு என்று சொல்லி அந்த காலங்களில் பெரிசாக ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி மதரசாக்கள் பெண்கள் அங்கே போய் இங்கே போய் நாடு நாடாக ஊர் ஊராக போய் இன்ம படிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் இருக்க இல்லை அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால் இஸ்லாம் அடிப்படையில் காட்டியிருக்கிற முறை பெண்கள் எப்பையும் ஒரு ஆணுக்கு மனைவியாக போகக்கூடியவர்கள் அல்லது ஒரு வாப்பாவுக்கு குழந்தையாக இருப்பாங்க இவங்க பெண்கள் எப்பையும் வீட்டுக்குள்ள பக்குவமாக இருக்கிறதா முறை தேவைால் அவங்க மசாலா கேக்கணும் தன்னுடைய வாப்பா படத்தில் அப்படி இல்ல கணவன் இருந்தால் கணவன்ட தான் மசாலா கேட்கணும் கணவன் சொல்லிக் கொடுக்கணும் தெரிஞ்சிருந்தால் சொல்லி கொடுப்பார் தெரியாதா கணவன் போகணும் அவர் போய் கேட்கணும் அவர் போய் படிச்சுட்டு வந்து சொல்லி கொடுக்கணும் இதுதான் இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கு அடிப்படை முறையாக இருக்குது அந்த நிலைமையெல்லாம் மாறி அப்படி கேட்டுக்கொண்டு வாரது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக பிரச்சனையாக போன நேரத்தில் நிர்பந்தமாகத்தான் இன்றைக்கு பெண்களுக்கு என்று வேறையாக மதரசாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் சரியான முறை என்றது இந்த முறைக்கு வரணும் மத்திய இந்த முறைக்கு வரணும் பெண்கள் ஆலிமாக்கல் இருக்கணும் அவங்க எப்படி என்று சொன்னால் செய்தணும் ஆயிஷா ரவி அல்லாமா அவர்கள் இருந்தது மாதிரி எல்லா மனிமார்களையும் அந்த தரத்தில் ஆக்கி வச்சிருக்க தெரிவு செஞ்சு அவர்களுக்கு எல்லா இன்மையும் கொடுத்து வச்சிருந்தாங்க அவர்கள்ட்ட போய் கேட்டுக்கொள்வாங்க ஆயிஷார் ரவி அவர்களிடம் வயசுல மூத்த எத்தனையோ மனிதமார்கள் இருந்தாங்க எல்லாரும் அந்த நிலையில இருக்க ஆயார் ரவி இல்லாதவர்களுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருந்தாங்களோ அந்த நிலையில பாடமாக்கி படிச்ச நில இருக்க பெண்களுக்குரை அடிப்படை முறையாக ஆக்கி வச்சிருக்கேன் கணவன் மூலமாக இதுவும் போய் சேரணும் கண்யமான சகோதரர்களே ஒரு குடும்ப வாழ்க்கையை இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் வரணும் சொன்னா இந்த விஷயங்கள் இருக்கணும் கடைசியாக இந்த குடும்ப வாழ்க்கையில எந்த குடும்ப வாழ்க்கையில அஹ்லாப் என்ற புரிந்துணர்வோ ஒத்தர் மத்தவரை சரியாக புரிந்து நடக்கக்கூடிய தன்மைகள் நல்ல குணங்கள் இருக்குமோ அங்கு சந்தோஷம் இருக்கும் ஒத்தர் மற்றவரை புரிய இல்லை என்று சொன்னால் இப்பயும் ஒரு கணவன் விளங்கணும் இந்த மனைவி எனக்கு தேவையானவர் இப்பையும் அவர்கள்ட்ட இருக்கிற குறைகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் மூலமாக சந்தோஷம் கிடைக்க மாட்டாது பிரச்சனைகள் சீரமாட்டாது நபி சல்லாத்தம் ஒரு இடத்துல ஒரு சகாதி வந்தார் யார் ரசூல்லா மனை விட்டு சில குணங்களை சொன்னான் இருக்குது சொல்லி போடுங்க யோசித்து ஒரு வார்த்தை சொன்னார் யாரா அவளை விட்டுட்டு எனக்கு பொறுமையாக ஐக்காது என்று சொன்னார் நபிசல்லு சொன்னாங்க சொல்ற நேரத்தில் உடனே நீங்க தலாப் சொல்லி போடுங்க என்று சொல்றது முறையில் ஏனென்றால் அபுகாபுல் ஹலால் இலவ் அத்தலாக் அல்லாஹூ தாலா சில விஷயங்கள் உலகத்துல ஹலால் ஆகி இருக்கிறான் ஆனா அந்த ஹலால் அல்லாவுக்கு மிக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹலால் இருக்குது அது தலாக கோபுறையுடைய சொல்லும் பொழுது முதலாவதே நவியா என்று சொன்னாங்களே ஏன் அப்படி செய்ய சொன்னாங்க அது முறை இல்லையே என்று கேட்டால் நவியாங்க உலமாக்க சொல்றாங்க அவர் வந்து மனைவியுடைய குறைகளை மட்டும்தான் சொல்லி கொண்டு போனார் நபியாங்க இவருடைய வாயால வந்துட்டா இப்ப அவருக்கு ஒண்ணு செய்யலாது அவர் யோசிக்கிறார் தலாக் சொல்ல சொல்லிட்டாங்க இதை எதிர்பார்க்கலையே இப்ப யோசிக்கிறார் வேறு ஏதாவது இருக்குதான் தலாக் சொல்லலாமா இப்ப இப்பதான் அவர் புரியுது எனக்கு பொறுமையாக இருக்கும் இயலாது அப்ப அடுத்த அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்ப நீங்கள் அந்த பெண்ண மனைவியாக வச்சு கொள்ளுங்க கண்ணியமான சகோதரர்களே சொல்றது மனிதன் எப்பையும் ஒரு ஒரு இன்னொரு மனிதனுடைய மனைவியாக இருக்கலாம் வேறொருவராக இருக்கலாம் குறைகளை மாத்திரம் பார்த்தால் ஒரு நாளும் உலகத்துல நலவும் நடக்க இயலாது எல்லார்டையும் குறையும் இருக்குது நிறையும் இருக்குது அழகான ஒரு பெண்ணுடைய ஒரு உங்களோட மனைவிட ஒரு செயல் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீங்க பாருங்க அதுக்கு பதிலாக கட்டாயமாக அல்ல இன்னும் வச்சுப்பான் நல்லது உண்டு அதை பார்த்து சந்தோஷப்படுச்சு விரு மனைவி வாக்கு எனக்கு பிடிக்கிறது அவட பேச்சு முறை எனக்கு பிடிக்கிறது இல்லை அவளோட வாசம் எனக்கு பிடிக்கில்லை என்று சில விஷயங்களுக்கு அல்லாஹு தாலா உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி வச்சிருப்பான் ஆனால் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க அப்படி வச்சிருக்கிறதுல அல்லாஹூ உங்களுக்கு நிறைய நனவுகளை வச்சிருக்கிறான் அதை மாத்தி நீங்க விரும்ப மாதிரி இருந்தால் அதை கொண்டு எத்தனையோ சிக்கல் வர வாய்ப்பு இருக்கும் அது மாறாத காரணத்தினால அந்த சிக்கல் என்ன என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் அதுக்குள்ள அல்லாஹு தாலா ஹைர வச்சிருக்கிறான் அதனால மனைவியுடைய எப்பயும் உங்களோட மனைவியோட ஒரு செயல் உங்களுக்கு பிடிக்கலன்னா விலங்கிக் கொள்ளுங்கள் அதுக்கு பதிலாக அல்லாஹ் இன்னும் ஒன்றை வச்சிருப்பான் ஒரு நலவை வச்சிருப்பான் அதை பார்த்து சந்தோஷப்பட பழகுங்க படிச்சுட்டாராங்க கண்ணியமான சாதிகள் அஹ்லாப் என்றது அழகான பண்பு என்று சொல்றது ஒரு குடும்ப வாழ்க்கையில இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் அதுல இன்றி அமையாத ஒன்றாக இருக்கிறது மா முஹாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஒரு ஒரு தலை போட்டு அமைச்சிருக்கிறான் அவனுடைய கிதாபுல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் அதில் அவர் அலஹானோட ஹபீச அவர்கள் ரிவாய் செய்திருக்கிறார் சஹி முஸ்லீம்லையும் இன்று சஹிஹான ரிவாயத்தில் வந்திருக்கிறது நபிசல்லாஹ் ஒரே சில மகள் ஒரு நாள் பயணம் ஒன்றுல இருக்கிற நேரத்தில் இரவு நேரம் நபி அவர்கள் பயணம் போடுற இடத்துல யாராவது ஒரு மனைவியை கூப்பிட்டு போவாங்க ஆயிஷா நபி அல்லாவில் நபி அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு ஒரு அழகான கதை சொன்னாங்க அந்த கதையை அப்படியே கொண்டு வந்து ரிவாய சமைச்சி இப்படி ஒரு தலைப்பு போட்டு இருக்கிறார் அழகிய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணுமே அது உண்மையான நபி அவர்கள் சொல்ற எந்த வார்த்தையும் சும்மா வீணுக்காக சொல்றதில்லை சும்மா நேரத்தை போக்குறதுக்காக கதை சொல்றதில்லை அதோடு நடந்த கதை நபி அவர்கள் அந்த கதைய தன்னுடைய மனைவிய சந்தோஷப்படுத்துறதற்காக சொல்லி அந்த கதையூடாக அந்த கதை மூலமாக ஒரு குடும்ப வாழ்க்கையுடைய ஒரு பெரிய கணவன்மார்களுக்கு தேவையான ஒரு பெரிய பகுதியை அதில் சொல்லி தந்துட்டாங்க இந்த உண்மைத்துக்கு ஒரு கணவன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எந்த சிபாத்துகள் அவற்றை இருக்கணும் இது இருக்கக்கூடாது என்றது எல்லாத்தையும் அந்த கதை மூலமாக சொல்லி தந்துட்டாங்க நம்பி தள்ளாவில் சொன்னாங்க ஆயிஷா ஒரு இடத்துல அவர்கள் சேர்ந்தான் கணவன்மார்கள் வெளியே போயிருக்கிற நேரத்துல ஒரு வீட்டுல பதினோரு பெண்கள் ஒன்று சேர்ந்தாங்க மனைவிமார்கள் சேர்ந்து உடன்படிக்க செஞ்சு கொண்டாங்க நாங்கள் இப்போ பேச போறோம் என்ன பேச போறோம் என்றால் எல்லாரும் தன்னுடைய கணவன்மார்கள் எப்படி என்று சொல்லணும் ஏன்னா கணவன் இப்படிப்பட்டவர் தான் என்று கணவனை பத்தி சொல்லணும் யாரும் எதையும் மறைக்க கூடாது என்று பேசிக்கொண்டான் உடன்படிக்க செஞ்சு வாக்குறுதி எடுத்துக்கொண்டாங்க இப்படி வாக்குறுதி எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால ஒவ்வொருத்தராக சொல்லும்ார்த்தங்களை பத்தி சொல்ல சொல்பியவர்கள் வழிக் கு என்னுடைய கணவரை பற்றி நான் என்ன சொல்றேன் என்றால் கணவர் ஒரு அடக்குமுறை உள்ளவர் அசன்னது நான் எப்படி அவற்றை இருக்கிறேன் என்றால் ஒன்றுமே பேச இயலாது குறையையும் சொல்ல எதையாவது பேச வாய் கிறந்தால் எனக்கு தலாசுதான் கிடைக்கும் பேசக்கூடாது மரியாதையாக இருந்து கொள்ளணும் என்று நினைத்தால் அப்படியும் இருந்து கொள் கணவன் இல்லாத ஒரு பெண்ண சுதந்திரமாக விடுவோமே என்று அப்படி விடுறதும் இது சில மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கணவன்மார்கள் வெளியில ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர் அல்லது ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் பிரின்சிபலாக இருக்கக்கூடியவர் வீட்டுக்குள்ள போனாலும் அவர் நினைக்கிறது அங்க எப்படி எனக்கு அடங்குறாங்களோ அது மாதிரி என்னுடைய வீட்டில் எனக்கு அடங்கி இருக்கணும் அதே விதமான கணவர் இல்லை அந்த ஒரு முறை இருக்கலாம் உமர் ரதி அல்லாஹ் அவர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் வீச்சுக்குள்ள மனைவியோடு இருக்கும் பொழுது எப்படி இருப்பாங்க போல இருப்பார்கள் வெளியே போனதுக்கு பின்னால் அவர்கள் சிங்கத்தை போல இருப்பார்கள் அவர் என்று யோசிக்க இரண்டாவது மனை இரண்டாவது பெண் சொன்ன இன்னொரு பெண் சொன்ன கதையை நம்பி அவர்கள் சொன்னாங்க என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா கலை தல மகா நல்ல கணவர் எப்படி இருக்கணும் என்ற இதன் மூலமாக சொல்லி சொன்ன என்னுடைய பகுதியுடைய இரவை போல சவுதி இந்த அரபி நாட்டில் திஹாமா என்று சொல்றது கடினமான சூடான பகுதி திஹாமா என்ற மலைகளால் நிறைஞ்ச திஹாமா கடுமையான சூடாக இருக்கும் இருக்கிறவர்களுக்கு ராவ் நேரம் வந்துட்டால் அடிக்கிற குளிரால காற்று சந்தோஷத்தை கொடுக்கும் என்ற அந்த ஊர் பகுதியுடைய இரவை போல சூடும் மிச்சம் சுழிரும் இல்லை அவற்றை எதையும் பேசுறதற்கு நான் பயப்படுவதும் இல்லை எதையும் பேசலாம் எதையும் பேசலாம் பயப்பட தேவையில்லை அவரோடு பேசி பேசி இருந்து அவரோட வாழ்க்கை நடத்துறதுல நான் எப்பையும் கலச்சி போனதும் அழுத்து போனதும் இல்லை எவ்வளவும் பேசி கொண்டிருக்கலாம் அப்படியாக ஒரு அழுப்பில்லாத மனிவர் என்று வர்ணிக்கிறார் நம்பி அவர்கள் சொல்லாம இந்த கதை மூலமாக சொல்றாங்க ஒரு இஸ்லாமிய கணவர் ஒரு நல்ல கணவர் இப்படித்தான் இருக்கணும் பெ நடந்து கொள்ளித்து போகவும் கூடாது போயிட்டார்க்கு நிம்மதியாகிக்கும் என்று நினைக்கக்கூடிய மாதிரி ஒரு இஸ்லாமிய கணவர் நடந்து கொள்ளக்கூடாது ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ளக்கூடாது ஒரு பெண் பயப்படக்கூடிய அளவுக்கு பேசினால் இவர் என்ன செய்வார் என்று தெரியாது இவர் என்ன சொல்லிடுவார் என்று தெரியாது ஏசுவாரா அடிப்பாரா என்ன ஏற்றி வரும் என்று தெரியாது என்று பயந்து பயந்து பெண்கள் இதையும் பேசுவதற்கு பின்வாங்க கூடிய ஒரு இஸ்லாமிய கணவர் இருக்கக்கூடாது என்றதை இந்த வார்த்தையின் மூலமாக இந்த மனிதருடைய சம்பவத்தின் மூலமாக அவர்கள் சொல்லிக்கார்கள் மூணாவது பெண் சொன்னால் என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்றால் இந்த வார்த்தைகள் கூட ஒரு ஆச்சரியமான வார்த்தை மத்த ஹலீஸ் மாதிரி இல்லை அந்த பெண்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஆச்சரியமான வார்த்தைகள் அந்த பெண் சொன்னால் என்னுடைய கணவர் வீட்டுக்குள்ளே வந்தால் சிறுத்தை புலி வெளியே போனால் சிங்கம் சிறுத்தை ஏன் சிறுத்தை சொன்னாங்க என்றால் சிறுத்தை எப்பயுமே தூக்கம் புலி சிறுத்தை புலி இருக்குது எப்பயுமே தூக்கம் எலும்பும் சாப்பிடும் திரும்ப தூக்கம் தான் என்னுடைய நினைவில் அவருக்கு இந்த நேரம் தூங்கும் இது வீட்டுல அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது கவலையும் அவருக்கு கிடையாது தூங்குவார் வெளியில போனால் மக்களுக்கு முன்னால அசித போல இருப்பார் வெளியில போன மக்கள் பாராட்ட கூறிய அவர் அறிஞ்சிருக்கிற விஷயங்களை பற்றி விசாரிக்கவும் மாட்டார் காலையில போகும்பொழுது தெரியும் மனைவி தலைவலி என்று சொல்லி கொண்டிருந்தார் மாலையில வந்து சரியா கேட்க மாட்டார் உங்களோட தலைவலி என்னாச்சு விஷயங்களை பற்றி விசாரிக்கவே மாட்டார் சொல்லாம சொல்றாங்க ஒரு இஸ்லாமிய கணவர் இப்படி இருக்க கூடாது இஸ்லாமிய கணவர் வீட்டுக்குள்ள வந்தார் வெளியில எப்படி சேவை அந்த சேவை அந்த வேலை என்று தன்னை ஒரு பெரிய வேலை உள்ளவர் மாதிரி காத்திக்கொள்றாரோ வீட்டுக்குள்ள வந்தாலும் அவருக்கு வேலை இருக்கும் ஆயிஷா நாயகி அவர்கிட்ட கேட்டாங்க ஒரு சந்தேகம் வெளியில வந்தா தொழுகிறாங்க பயன் பண்றாங்க மக்களுக்கு நல்லதை செய்யறாங்க அங்க போறாங்க இங்க போறாங்க மக்களுக்கு இடையில பிரச்சனைகளை தீர்க்கிறாங்க நிறைய வேலை செய்யறாங்க தெரியும் ஆனா எங்களுக்கு தெரியாது வீட்டுக்குள்ள வந்து அவங்க என்ன செய்யறாங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் பயன் பண்ணிட்டு அல்லது வீட்டுக்குள்ள வந்தா வேற ஏதாவது என்ன செய்யலாம் குரான் உதவிப்பாங்களா அல்லது செய்வாங்களா அந்த சந்தேகம் ஆயிஷா ரத்தியல்லாம் வீட்டுக்குள்ள செய்வாங்க ஆயிஷா ரத்தியல்லாம் சொன்னாங்க அந்த நேரத்துல வீட்டுல மனைமார்களுக்கு என்ன வேலையாக இருக்குமோ அதே வேலையில ஈடுபடுவாங்க சமைக்கிற நேரமாக இருந்தா சரி சமைப்பாங்க காலை நேரம் பால் கர ஆடு இருக்கும் ஆட்டில பால் கறக்கிற நேரமாக போய் பால கறப்பாங்க எதுவும் கழுகுற நேரம் வாய்ந்தா கழுவுவாங்க வீட்டுக்குள்ள வந்தா அந்த நேரத்துல மனைமார்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையோ சேர்ந்து செய்வாங்க நபி அவர்கள் சொல்ல சொல்ற ஒரு கணவர் என்பது வீட்டுக்குள்ள வந்த பொறுப்புள்ளவராக நடக்கும் வெளியில போனால் அவர் சிங்கம் இருக்கலாம் ஆறுதல் சொல்லுங்க உங்களோட நோய் எப்படி இருக்குது குறைஞ்சிருக்கு அதுவா செய்யவே இருந்தா அதுவா செய்ய தண்ணி ஓதி கொடுக்க தண்ணி ஓதி கொடுங்க இது ஒரு நல்ல கனவன் டைம் சொன்னாங்க இன்னொரு பெண் சொன்னா அவருக்குள் சுருட்டி சாப்பிட்டு விடுவார் சாப்பிட கொடுத்தால் அத்தனையும் சுருட்டி சாப்பிட்டு விடுவார் ஒரு பானத்தை சேர்த்து குடிச்சிடுவார் என்ன சொல்ல கணவர் மகள் சாப்பாடு ஆசிக்கணும் மனைவிக்கு செலவையில் குறைஞ்சது திண்ணா அவ வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஆக்க விரும்பியிருப்பா இல்ல இவருக்கு தேவையான மாதிரி ஆக்கணும் சுயநலம் எனக்கும் ஷியாக இருக்கும் மற்றவங்களை அழகான குடமுள்ளவர்களாக இருந்தாங்க சொல்றாங்க ஏதாவது பானங்கள் கொடுத்தால் நபி அவர்கள் முதலாவது கொடுப்பாங்க ஆயிஷா நீங்க குடிங்க ஆயிஷா நாய் குடிப்பாங்க குடிச்சதுக்கு பின்னால கேட்பாங்க இருக்கூடாது என்றதை காட்டினாங்க வந்தால் சாப்பிட கொடுத்தால் சுருட்டி திண்டு விடுவார் குடிக்க கொடுத்தால் மண்டியோடு சேர்த்து குடிச்சிருவார் படுக்க போனால் தஜா தப்பால் சுருண்டு படுத்துக் கொள்வார் அவருக்கு நல்லா தூங்கணும் அவ்வளவுதான் யாரும் டிஸ்டர்ப் சத்தம் கேட்கக்கூடாது அவருக்கு வேற வேற இருக்குது அவருக்கு ஆபீஸ்ல வேற தூக்கம் வருங்க அப்படி செய்யலாது அவர் தன்ன தம்பாப்பாள் கப்பலி அலமல் பஸ் எங்களுடைய நிலை என்ன என்று பார்ப்பதற்காக அவர் கையை வைக்கவும் மாட்டார் ஒரு சுநலவாதி சொல்லாம இந்த கதை மூலமா சொல்றாங்க ஒரு முஸ்லீம் என்றால் உள்ளவங்களாக இருக்கவான இங்கே பெயரும் மனைவி மாணவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய நலனுக்காக பாடுபாடுங்க அழகான குடும்ப வாழ்க்கையை படிச்சுட்டார்கள் இன்னொரு பெண் சொன்னா அவர் சொன்ன என்னுடைய கணவர் ஆண்மை இல்லாதவர் அவருக்கு பெண்களுடைய நடக்கு சரியா என்று சொல்றது அளவு கதிகம் நெஞ்சு முன்னுக்கு வந்தவர் அளவுக்கதிகம் நெஞ்சுக்கு முன்னுக்கு வந்தா அவரை கொண்டு என்ன தேவைப்பூர்த்தி அவன் பெண்ணுடைய அளவுக்கதிகம் நெஞ்சுக்கு முன்னுக்கு வந்தவர் எப்பையும் தன்னுடைய பொடியை பில்டப் பண்றதிலேயே சிக்கராயிருப்பாங்க நெஞ்ச பிடிக்கும் பிடிக்கும் ஆனா குடும்ப வாழ்க்கையை அந்த மைதானத்தில் அவர்கள் தோல்வி கொண்டவர்களாக இருப்பார்கள் உலகத்தில் எத்தனை நோய்கள் பிரிந்து மக்களுக்கு இருக்கின்றனவோ அத்தனை நோயும் என்னுடைய கணவனுக்கு சேர்ந்து இருக்கிறது எல்லா நோயும் அவருக்கு இவ்ளோ நான் பலஹீனமாக இருக்கிறேனே இவ்வளோ நோய் எனக்கு இருக்கிறதே என்பதற்காக அவர் தாழ்மையாகவும் இருக்கிறது இல்லை எதையாவது பேசி குறை சொல்ல போனால் ஒன்றோ உன்னுடைய முகத்தில் அடிப்பார் தலையில் அடிப்பார் அப்படி இல்ல உடம்புல அடிப்பார் அல்லது ரெண்டையும் சேர்த்து உனக்கு தருவார் தலையிலேயும் அதிகரிக்கும் உடம்புலேயும் அதிகரிக்கும் இதுதான் அவர் செய்த அவர்தலகத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி அவர் கையாளுகிற முறை இதை அடக்கி வைக்கிறது அடித்து வைக்கிறது அப்போ அவருடைய பலகீனம் மறையும் என்று அவர் நினைக்கிற அத்தை நிறைவேற்றுவதும் இல்லை அவருடைய பலகீனத்தை நிறைய சொல்கிறதும் இல்லை அதை மறைக்கிறதை கணவன் மனைவியை அடக்கி மனைவிக்கு அடித்து ஏசி அடக்கி வைக்க பார்க்கறது ஒரு நல்ல கணவன் ஒரு இஸ்லாமிய கணவன் இப்படி இருக்கக்கூடாது என்றதை சொல்லி தந்தாங்க சொல்ல கடைசியாக பதினோராவது ஒவ்வொரு விஷயமும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது கட்டம் என்ற உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அந்த பெண் சொன்ன என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய பேர் அபூசர அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் என்னை பெண்ணெடுக்க வரும் பொழுது கஷ்டத்தோட கொஞ்ச மாடுகளோட குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஒரு குடும்ப சிலனா இருந்தேன் அங்க வந்து என்னை மனைவியாக எடுத்தார் என்னை கூட்டி கொண்டு போய் நல்ல செல்வந்த குடும்பத்தில் ஒட்டகங்களும் குதிரைகளும் பெரிய சூடு மிதிக்கக்கூடிய இடங்களும் பெரிய காணிகள் விவசாய நிலங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு குடும்பத்தில் கொண்டு போய் என்னை வைத்தார் அரபிகள் இடத்துல ஏழைகள் இருந்தால் அவர்களுக்கு ஆடு மட்டுந்தான் நீக்கும் செல்வந்தர்கள் என்றால் அவர்களுக்கு ஆடு ஒட்டகம் குதிரை இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறா நான் ஒரு ஆடுகளோட வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த கஷ்டத்தோட இருந்த ஒரு குடும்பத்தில் இருந்தேன் அங்க வந்து என்னை முடிச்சார் முடிச்சு கொண்டு போய் அவர்களுடைய செல்வந்த வீட்டில் என்னை வைத்தார் பிறகு அநாசமின் சொலியின் ஒரு லைய வாங்கி தந்து தந்து என்னுடைய காதுகளை பாரமாக்கி விட்டார் அப்படி எல்லாம் எனக்கு தந்தார் எனக்கு தின்ன தந்தார் சாப்பிட தந்தார் என்னை கொழுக்க வைத்து விட்டார் என்னை சந்தோஷமாக வைத்து என்னை பெருமையாக வைத்தார் எவ்வளவு சந்தோஷமாக வைத்தார் என்றால் எனக்குள்ளே ஒரு பெருமை வந்து விட்டது நான் சாதாரண ஆள்ல போல இருக்குது என்ன இவர் எவ்வளோ விரும்புறார் கண்ணியப்படுத்துறாள் உயர்ந்தவனாக இருக்க வேணுமே என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்து எனக்கே பெருமை அளிக்கக்கூடிய அளவுக்கு நான் மாறிவிட்டேன் பிறகு அவள் கணவன் தன்னை கொண்டு வச்சிருக்கிற கணவன் ஊடு கணவனுடைய தாய் கணவனுடைய குடும்பம் இருக்கிற அந்த வீட்டை பத்தி அந்த வீட்டை பத்தி அவர் சொல்றார் அதுல அவர் சொல்றாங்க அவன் அந்த வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா ஒரு ஒரு மருமகளை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தால் மகனுக்கு ஒரு பார்த்து கொழந்திருக்கிறோம் மாமனார் மாமி அந்த வீட்டிலிருந்துவங்க எப்படி நடந்து கொள்ளணும் அந்த பெண்ணோட அதை சொல்லித்தாராங்க ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வந்து தன்னுடைய வீட்டில் வச்சிருக்கிறார் எந்த நிலையில் அவர் அந்த பெண்ணை வைக்கணும் சொல்லி தராங்க அந்த வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன் என்றால் எதை பேசினாலும் யாரும் எனக்கு குறை சொல்வதில்லை குடும்பங்களே பிரச்சனை மரமால் வந்து எதை சொன்னாலும் குத்தம் தான் மயிமாருக்கு எல்லாமே குத்தமாத்தான் அப்படி சொன்னா ஒரு கணவன் தன்னுடைய பேசுவேன் சுதந்திரமாக யாரும் எனக்கு எந்த குறையும் சொல்வதில்லை அந்த வீட்டில நான் ராவு தூங்கினால் காலை உரைக்கும் தூங்குவேன் எதை சொல்லவாரா என்றால் இந்த இடையில் அதிகாரிகளை எழும்பி அந்த வேலை இந்த வேலை என்று எந்த வேலையையும் செய்கிறது எனக்கு தரப்பட இல்லை அந்த வேலையை செய்கிறதுக்கு அங்கே வேற சாதீன்கள் வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க வந்த மர்மகளை வச்சு அந்த வேலை வாங்கிறது இல்லை அதை ஆக்கணும் தண்ணி வைக்கணும் மண் செய்யணும் மண் துப்புரவாக்கணும் அந்த வேலை எனக்கு எதுவுமே கிடையாது ராவு படுத்தால் மற்றவர்களைப் போல காலையில் தான் நான் எழும்புவேன் விருந்தான் அழுக்கு மறைஞ்சி சாப்பிடுவார் அங்க என்ன போட்டு வேலை வாங்கி கடைசியாக மிஞ்சத தந்து அது சாப்பிடுங்க என்று சொல்றதுங்க அங்க விருந்தாளி வந்தா எப்படி சாப்பிடுவாங்களோ அது மாதிரி நான் அங்க சுதந்திரமாக சாப்பிடுறேன் இப்படித்தான் என்ன வச்சிருக்கிறார் அதுக்கு பின்னால அந்த மனைவி தன்னுடைய மாமியாரை பத்தி சொல்றா என் கணவன்ட உமா எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று பல வார்த்தைகள்ல மாமிய புகழ்றார் அதாவது சுருக்கமா சொல்றார் இந்த கணவன் எப்படியோ அதே மாதிரிதான் என்னுடைய மாமியோ உங்களுடன் நடந்து கொள்ளலாம் பிறகு தன்னுடைய கணவனுக்கு இன்னமொரு மனைவி மூலமாக இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் அந்த குழந்தைகளை பத்தி எல்லாம் புகழ்ந்து கொண்டு வர அஞ்சு கொண்டு சொன்னால் இந்த கதையை நபி அவர்கள் சொல்லி போட்டு இந்த மனுஷன் கடைசி கதையை சொல்லி போட்டு நபி சல்லுல்லாஹு அலஹி வசலம் முடிவு ஆயிஷா அவர்களை சொல்றாங்க இந்த அபுசர என்ற மனைவி கணவர் அவருடைய மனைவியோட எப்படி நடந்து கொண்டாரோ அது மாதிரிதான் நான் உன்னோட குடும்ப வாழ்க்கை நடத்த போறேன் கடைசி நபர் சொன்னாங்களே எனக்கு சின்ன தந்து என்ன கொழுக்க வைச்சார் எனக்கு ஆபரணங்கள் தந்தார் எனக்கு நிறைய செல்வங்களை தந்தார் அது ஒரு வார்த்தை வருது அந்த கணவர் எனக்கு எவ்வளோ செல்வங்களை தந்தார் என்றால் நிறைய செல்வங்களை தந்தார் தந்து சொன்னார் குளி மீறி அகலக்கி மனைவி நீங்களும் தாராளமாக சாப்பிடுங்க இந்த பணத்திலிருந்து இந்த செல்வத்திலிருந்து உன்னுடைய குடும்பத்துக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு நீ போடு பரவாயில்ல மனைவியுடைய பாப்பாவுக்கு மனைவியுடைய உமாவுக்கு செலவழிக்கோமா என்று ஒரு மாப்பிள்ள வந்து மசாலா கேட்டால் கட்டாயம் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் மசாலா சட்டம் என்றது வேற மதியவர்களுடைய வழிகாட்டுக்கு அழகானதற்கு வழிகாட்டினாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்களா அந்த அதிகாரத்தை விரும்புறாடி கணவன் என்ன அந்த குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்தில் ஒரு கௌரவமான நிலையில வைக்கணும் உதவி செய்யணும் ஒரு நல்ல கணவன்டா அந்த பெண்ணுடைய கையில கொடுத்து அவங்க குடும்பத்தை செலவரி கொடுங்க இந்த கணவர் எப்படி தன்னுடைய மனைவியோடு நடந்தாரோ அது மாதிரிதான் நான் உங்களோடு நடப்பேன் நீங்க அந்த மனுஷன் அந்த பெண்ணோடு நடந்ததை விடவும் எனக்கு சிறந்த ஒரு மாப்பிள்ளையாக இருக்கீங்க அதை விட சிறந்தவர் நீங்கதான் தன்யமான சகோதரிகளே நபி அவர்கள் அழகான ஒரு குடும்பால் ஒரு கணவன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எந்த தன்மைகள் இருக்கணும் இந்த தன்மை இருக்கக்கூடாது நிறைய விஷயங்கள் இது இன்னும் பல சட்டங்களை உளமாக்கிறீர்கள் எழுதியிருக்கிறாங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்ற நிறைய விஷயங்களை இந்த ஹதீஸ் மூலமாக நபி சல்லாஹலி வத்துக்கு பாடமாக தந்திருக்கிறாங்க இதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோட எப்படி அழகான அஹ்லாக்களை காட்டணும் எப்பையும் ஒருவர் மற்றவரை புரிஞ்சு நடக்கக்கூடியவங்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இப்போ பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிவத்து தான் பெண்கள் எப்பையும் புகழ விரும்புகிறாங்க எந்த வேலையை செஞ்சாலும் அவசரமாக ரிசல்ட் கிடைக்கணும் என்று விரும்புகிறாங்க இது பெண்கள்கிட்ட இயல்பாக இருக்கிற ஒரு பண்பாக இருக்குது இயல்பான பண்பு ஆனால் ஆண்கள் அதை கொடுக்க தவறுறாங்க வெளியில் யாராவது சின்ன சின்ன உதவிகள் உபகாரங்கள் செஞ்சால் அவங்கள புகழ்கிறோம் நீங்கள் செஞ்ச உதவி கூட்டாயி மாற புகழ்கிறோம் நீங்கள் உதவி செஞ்சு உங்கள மறக்க இயலாது நீங்கள் இதை செய்யலாண்டா எல்லாமே இப்படியாக இருக்கும் என்று புகழ்கிறோம் ஆனால் எங்களை மனைவிமார்கள் எவ்வளோ உதவி செய்கிறாங்க எங்களுக்கு ஆனால் அந்த அந்த உதவிகள் உபகாரங்களுக்கு நாங்கள் ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு நன்றி செலுத்துறதும் இல்லை புகழ்றதும் இல்லை புகழ விரும்புகிறாங்க புகழ்ந்தால் அவர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க குடும்பத்தில் ஒரு பெரிய இணக்கம் உண்டாகிறதற்கு நெருக்கம் உண்டாகிறதுக்கு அது பெரிய காரணமாக கூவல் அப்துல் ஹை மௌலானா அப்துல் ஹை என்று ஒரு பெரிய மனிதர் இருந்தாங்க இந்தியாவில் அவர்களுக்கு நிறைய நிறைய சீடர்கள் எல்லாம் இருந்தாங்க அவர்களுடைய மஜுலிஸ் இருந்தது நிறைய பேர் வருவாங்க இதனுடைய விஷயங்களை படிப்பாங்க ஒரு பெரிய மனிதராக இருந்தார்கள் அவர்களிடத்தில் பலரும் வருவார்கள் அதில் ஒரு வயோதிகர் நல்ல வயசு போன மனுஷன் வந்தார் வந்து உட்கார்ந்து அவருடைய பேச்சுகளை கேட்டு நிறைய விஷயங்களை கேட்டு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாக்கி கொண்டார் அவர் அடிக்கடி சொல்லுவார் அதில் நீங்கள் எப்பயாவது எங்களோட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும் என்று வலியுறுத்தி கொண்டே இருந்தார் இவங்களும் சொல்லுவாங்க எப்படியாவது சந்தர்ப்பம் கிடைச்சா நான் வாரேன் என்று வாக்குறுதி அழைச்சிருந்தாங்க ஆனால் போகக்கூடிய சந்தர்ப்பம் அவே இல்லை ஒரு கட்ட ஒரு நாள் வந்தது ஒரு பயணம் போக வேண்டியிருந்தது அதுலத்துக்கு அவங்களோட நண்பர்களோடு ஒரு பயணம் ஒரு ஊருக்கு போக வேண்டி இருந்தது இந்த மனுஷருடைய வீட்டுக்கு பக்கத்தால் தான் போகணும் அந்த ஊரால் போகணும் உடனே இவருக்கு செய்தி அனுப்பினாங்க இப்படி தான் நாங்கள் ஒரு பயணம் போகிறோம் அந்த பயணத்தில் அவங்களோட வீட்டுக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு வரோம் என்று அவர்கிட்ட அவர்களுக்கு செய்தி அனுப்பினார்கள் அவருக்கு பெரிய சந்தோஷம் பூனார் சாமான்கள் கொண்டு வந்து மனைவியும் சேர்ந்து ஆக்கி வச்சு சாப்பாட்டை அதில் போனாங்க போய் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது எப்பையும் அந்த சாப்பாடு சாப்பிட்டா அந்த சாப்பாட்டை பற்றி நாலு வார்த்தைகள் சொல்லுவாங்க அவர்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதக்கா அந்த அடிப்படையில் அவர்கள் வலம போல கேட்டாங்க சாப்பாடு யார் சமைச்சதுன்னு கேட்டால் அந்த மனிதர் சொன்னார் எங்களை வீட்டுக்காரவங்க தான் சமைச்சா மனைவி தான் என்று சொல்லவும் அதில் சொன்னாங்க அலமது இல்லா நல்ல திருப்தியாக சாப்பிட்டோம் சாப்பாடு நல்ல ருச்சியாக இருந்தது என்று சொன்னார் இந்த வார்த்தையை சொன்னது தான் திறக்கு பின்னால் இருந்து குசியில் இருந்து சத்தமாக அழுகிற சத்தம் வந்துட்டு அடக்கிக்கொள்ள முடியாத ஒரு அழுகை சத்தம் அதில் பயந்துட்டாங்க இந்த ஊருடைய வளமைக்கு மாற்றமாக நான் எதுவும் சொல்லிட்டேனோ தெரியாது அழுகிறாங்க ஏனோ தெரியாது இந்த மின்சரத்தை கொஞ்சம் மெதுவாக கேட்டாங்க யார் அழுகிறாங்க சொன்னால் மனைவி ஏன் அழுகிறாங்க என்று கேட்ட நேரத்தில் அவருக்கு தெரியாது அந்த மனைவி கிழக்கு பின்னால் இருந்து பதில் சொன்னவாம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்ச நாற்பது லட்சம் வருஷம் ஆகுது நாங்கள் தனியாக தன் குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாற்பது லட்சம் வருஷம் இப்போ நான் இவ்வளோ காலம் சாப்பாடு சமைக்கிறேன் எனக்கு கணவனுக்கு குழந்தைகளுக்கு எந்த சாப்பாடு சமைக்கிறேன் நான் சமைச்ச சாப்பாடு ருசியாக இருந்தது என்ற வார்த்தையை என்ற வாழ்க்கையில் நான் இன்றைக்குத்தான் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை கேட்டிக்கிறேன் கிடைச்ச நிலையிலும் இப்படி ஆகிக்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு வைக்கிறாங்க எங்களுக்காகவே நீங்க வேலைகளை செய்யறாங்க ஒரு நன்றி உடுப்பை கழுவுறதுக்கு காயப்படுறதுக்கு ஆயின் பண்ணுறதுக்கு அவங்களுடைய வேலைகளை பார்க்காம நேரம் பார்க்காம கூட ஒரு என்ன செய்கிறாங்க சாப்பாடு ருசியாக கொடுமேன்றதற்காக அதை கொண்டு வந்து இதை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு நோயோடு இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு ஜஜாஸ் அல்லா என்று சொல்கிறோமா ருசியாக இருந்தது ருசியாக இருந்தது என்று மற்றவங்களை புகழ்றோம் ஏன் எங்களுக்கு மனசு வருகிறது தாய்மார்கள் நன்றி சொல்றாங்களா இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு கணவனும் ஒரு கணவன் கடை விதிப்பார் என்று சொன்னா என்ன பிரச்சனை வீட்டுல இருந்தாலும் அது பிரச்சனையாக வராது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த பெண் தாங்க பெண்கள் அப்படித்தான் அல்ல படைச்சிருக்கிறார் ஒரு சந்தோஷம் வாரத்தில் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க கணவன் எவ்வளவு அநியாயம் செஞ்சிருந்தாலும் அது பெண்களுடைய நிலையாக இருக்குது இது ஒரு மந்திரம் பெண்களை சந்தோஷமா வைக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் சரியாக பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லா குடும்பங்கள்ல சந்தோஷம் இருக்கும் எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் மறைஞ்சு போகும் அங்க போய் அந்த குர இந்த குர அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வர மாட்டாங்க எப்பையும் வார்த்தைகளை மக்களுக்கு சொல்ற ஒரு உதவி செஞ்சால் அவருக்கு சில புகழுக்குரிய வார்த்தைகள் சொல்லணும் இல்லாத உதவி செய்ய புகழுங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க அவருக்கு நன்றி செலுத்துங்க மதீனாவுக்கு போன நேரத்தில் சகாபாக்கள் எல்லாம் முஹாஜிர் சகாபாக்கம் மஸ்காவில் இருந்து மதீனாவுக்கு போனாங்க மதீனா வாசியல் எந்தளவுக்கு உதவி செஞ்சாங்க இந்த சகாபிய எனக்கு சோடியாக ஆக்கி இருக்கிறாங்க என்னுடைய நண்பராக என்னுடைய சகோதரர் என்று சொல்லிட்டாங்க அதனால் நான் கொடுக்கணுமே என்றதற்காக வேண்டி அதிகமானோன்ற வருவாயில நாங்க உங்களுக்கு அறவாசி தாரோம் ஆனா நீங்க வேலை செய்ய தேவையில்லை நாங்க வேலை செய்யறோம் இப்படி எல்லாம் உபகாரம் செஞ்சாங்க இப்ப முகாஜிரிங்கள்ல சில முக்கியமான சகாபாக்களுக்கு கவலை வந்து சொன்னாங்க யாரும் சூழல்லா இந்த ஆட்களை பார்த்தா ஏழைகள் பணக்காரங்க எல்லாரும் ஒன்று மாறிதான் இருக்கிறாங்க இவரும் உதவி செய்கிறாங்க எங்களுக்கு பயமாக இருக்குது எல்லா நன்மைகளையும் எங்களோட நன்மைகளையும் சேர்த்து கொள்ளையடிச்சிட்டு இவங்க முன்னுக்கு போய்த்திருவாங்களோ என்று நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளோ பயமாக இருக்குது என்று சொன்ன நேரத்தில் நபி சல்லாம் அலிக் வசல்லம் அவர்கள் ரெண்டு முறைகளை சொன்னாங்க அவங்களை முந்தேலாது எது வரைக்கும் ரெண்டு விஷயங்களை செய்யணும் உண்டு அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு துவா செஞ்சு கொண்டே இருங்க அவங்களுக்கு நீங்கள் துவா செஞ்சு கொண்டே இறீங்க ரெண்டாவது அவர்களை புகழ்ந்து கொண்டே இறீங்க இப்படியெல்லாம் உபகாரம் செஞ்சாக்களுக்கு ஒன்றும் செய்யலை பாருங்களே உங்கள் என்று நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாதீங்க நீங்கள் நீங்கள் அவர்களுக்காக உங்களுக்கு துவா செஞ்சு கொண்டே இறீங்க ரெண்டாவது அவர்களை புகழ்ந்து கொண்டே இருங்க சமூகத்தில் நாங்க அது மாதிரியான கட்டங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தா வாழ்க்கையில வருமோ வராதோ தெரியாது எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருது சில ஆட்கள் எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க வாப்பவாக இருக்கலாம் எங்களோட மனைவியாக இருக்கலாம் எங்களோட குழந்தைகளாக இருக்கலாம் எங்களோட கூட்டாளிமாராக இருக்க ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு உதவிகள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க பக்க நல்ல ஐடியாக்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க எங்களை நாங்க முன்னேறணும் முன்னேறணும் என்றே அவங்க ஏதாவது செஞ்சு கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறாங்க செய்ய வேண்டிய வேலை ரெண்டு அவங்களுக்காக மறைமுகமாக துவா செஞ்சு கொண்டே இருக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு புகழணும் இதுதான் அந்த மந்திரம் மக்கள் செய்கிற உபகாரங்களுக்கா அவர்களுக்கு நன்றி செலுத்துறது அவர்கள் நன்றி செலுத்தி நாலு வார்த்தைகள் அவர்களுக்கு புகழ்றது சொல்றது புகழ் தான் இன்ஷால்லா சமூகத்துல பிரச்சனைகள் நிறைய வரமாட்டார் ஒன்று இருக்கிற புகழ் இல்லாததை சொல்லி புகழ்றது நீங்க அப்படி அப்படி ஆளை ஏற்றி விடவே மனசில் இல்லை இதன்பி அவர்கள் தடை செஞ்சு இருக்கிறார்கள் யாரையும் புகழ்ந்து நாசமாக்கினாரீங்க இப்படி புகழ்ந்தீங்கன்னு சொன்னால் அவங்க அழிச்சு நாசமாக்கு அப்படி இல்லை மத்து அவர்கள் இருக்கிற விஷயம் அவரை சந்தோஷப்படுத்துறதற்கு நாலு வார்த்தைகள் சொல்றது நீங்க படிச்சு தரப்பட்டிருக்கேன் ஆகவே கண்ணியமான சகோதரர்களே இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்படுத்திக் கொள்ளணும் என்று நாங்கள் யோசனை பண்ணினால் இன்ஷா அல்லா கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்வோம் திட்டமிட்டு <imitation> மாட்டோம் சும்மா வாழ்க்கை போய்கொண்டே அந்த வேலை இந்த வேலை செஞ்சது ஒன்றுமே ஒவ்வொரு நாளும் மகரிப்புக்கு பின்னாலே அல்லதுக்கு பின்னால சாப்பாட்டுக்கு பின்னால ஒன்பது மணிலிருந்து ஒன்பதே வரைக்கும் நாங்க இந்த நாள் வந்திருக்கு இது சனிக்கிழமை சனிக்கிழமை நாங்க இன்னும் எல்லாரும் சேர்ந்து நாங்க செய்ய போறோம் சின்ன குழந்தையாக இருக்கும் பரவாயில்ல அந்த வாயிலிருந்து அல்லாஹ் இந்த வார்த்தைகள் வரட்டும் நல்லா சந்தோஷப்படுவான் இந்த குடும்பத்தில் போட்டு கபூலியத்து கிடைக்கும் அப்பதான் எங்களுடைய குடும்பத்திலிருந்து நல்லவர்கள் உருவாகுவாங்க ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி சில குடும்பங்கள் எல்லாம் தெரிவு செய்யறான் கியாமத்தினால் வரைக்கும் போகுது அதனுடைய கிளைகள் இப்படி எங்களுக்கு கிடைக்கணும் என்ற ஏழு சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கிறது இது ஞாயிற்றுக்கிழமை கேட்ட ஹரீஷர் நாங்க சொல்றீங்க கொஞ்ச நேரம் வாசிக்கிறது இப்படி சின்ன சின்ன திட்டங்களை போட்டு சின்ன சின்ன அமைப்புல ஆரம்பிச்சோம்டா இன்ஷா அல்லா எங்க சின்ன திட்டங்களுக்கு பின்னால அல்லா பெரிய உலகங்களை வச்சிருப்பாங்க பின்னால பெரிய மாற்றங்கள் அது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல குடும்ப வாழ்க்கையை கண்டு நம் அனைவரையும் எல்லாம் கண்ணியப்படுத்துவானாக அல்லாஹ் ரபுல்லாலமீன் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கங்குறிச்சியையும் ஏற்படுத்தி தருவானாக வாணி அஹமது இல்லாஹ் ரபுல்லமீன் பாங்க சொல்றதுக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது பாங்க சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு பதில் சொல்றதுக்கு அல்லாஹு தாலா நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறான் ஆகவே அதையும் தவறக்கூடாது பள்ளிவாசருடைய ஒழுக்கம் இருக்குது அதையும் பேணிக் கொள்ளுங்கள் அல்லாஹம்புடைய ஆளுமையை நம்மளை வரை புரிந்து கொள்வானாணக்கலாம்